இன்றைய உரையை தொடங்குகின்றோம் நேற்றைக்கு திருஞான சம்பந்த பிள்ளையாரை பற்றி நாம் சிந்தித்தோம் மொத்தம் சேக்கிளார் எழுதிய பெரிய புராணம் நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ஆறு பாடல் அதுல திருஞான சம்பந்தருக்கு மட்டும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு பாடல் பிள்ள பாதி புராணம் பாதினு சொல்லுவார்கள் பொதுவாக அதுல ஒரு முக்கியமான செய்தியை சேக்கிளார் சொல்லுகிறார் மயிலாப்பூர்ல திருஞான சம்பந்தரை நாம் நேற்று பார்த்தோம் மயிலாப்பூரில் பூம்பாவையை எழுப்புகிறார் அந்த பொண்ணு இறந்து அஞ்சு வருஷம் ஆச்சு அஸ்திதான் இருக்கு இப்போதைக்கு திருஞான சம்பந்தர் பாடல் பாடினார் கலசம் ஒன்றாயிற்று உடைந்தது அஸ்தி சேர்ந்தது அந்த பெண் வெளிப்பட்டாள் வெளிப்படுற பொழுது ஒரு பாட்டு வைக்கிறார் இப்படி இருப்பது உண்மையானால் இந்த பெண் வெளியில் வரட்டும் எது உண்மையானால் ரெண்டு செய்தி சொல்றார் நமக்காக மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் திருவிழா பொலிவுற காண்டல் உண்மையாமெனில் உலகர் முன் வருக என உரைத்தார் இந்த ரெண்டு உண்மையாக இருக்குமானால் இந்த சாம்பல் பெண்ணாகட்டம் எந்த ரெண்டு அதுதான் சைவத்துக்கு அடிப்படை மண்ணினில் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார் தம்மை அமுது செய்வித்தல் சிவனடியார்களுக்கு சாப்பாடு போடுவது ரெண்டு கண்ணினால் அவர் திருவிழா பொலிவுற காண்டல் சிவபெருமானுக்கு திருவிழா செய்வது இந்த ரெண்டும் உண்மை என்பது உண்மையானால் இந்த சாம்பல் பெண்ணாகட்டும் அவ்வளவுதான் சாம்பல் பெண்ணாக மாறிற்று அப்ப சைவத்துக்கு அடிப்படை ரெண்டு ஆண்டவனுக்கு திருவிழா அடியார்களுக்கு வயிறார உணர்வு உணர்வு உணவு ரெண்டும்தான் சம்பந்த வரலாற்றிலே சேர்கிலார் பெருமான் இதை நிலைநாட்டுகிறார் தொடர்கின்றோம் கைலாசத்தில் இருக்கிறார் கொஞ்சம் ஒரு முன்னோட்டம் சிவபெருமான் தன்னை கண்ணாடியில் பார்த்தார் அழகான ஒரு தோற்றம் தெரிஞ்சது சுந்தராட்ட யார நஞ்சு ஒன்னும் செய்யாதோ அவருகிட்ட ஓடி வந்தார்கள் யார் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவரோ அவரை தேடி ஓடி வந்தார்கள் அவருக்குத்தான் சிவபெருமான்னு பேர் வேற யாரும் தங்களை காப்பாற்ற முடியாது விழுந்தார்கள் உலகத்தை அழிக்கக்கூடிய நஞ்சு தேவர்கள் எல்லாம் நஞ்சு போனார் அப்படி எடுத்தார் ஒரு நாவல் பழம் கொண்டாந்து அப்ப அவருக்கு ஆற்றல் இருக்கணும் அந்த நாவல் பழம் நஞ்ச சிவபெருமான் உட்கொண்டார் அது கழுத்திலே நிற்க வச்சார் அம்பாள் பராசக்தி கையை வைத்தால் நஞ்சு அவருக்கு அமுதமாயிற்று சுந்தரர் அதுக்கு அடிப்படை காரணம் இப்போ சிவபெருமானுக்கு ஒரு எண்ண வந்தது திருஞானசம்பந்தார் அவதாரம் பண்ணியாச்சு திருநாவுக்கரசர் அவதாரம் பண்ணியாச்சு ஆனாலும் மூணு செய்திகள் இன்னும் இந்த நாட்டு மக்களுக்கு தெளிவாக தெரியவில்லை என்ன மூணு செய்தி ஒன்று சிவபெருமான போனா விபூதிதான் வேற ஒன்னும் கொடுக்க மாட்டாரு இப்படின்னு ரொம்ப பேர் நினைக்கிறாங்க அவரு சுடுகாட்டில் ஆடுற மனுஷன் அவர்கிட்ட என்னத்தை கேட்க முடியும் எலும்ப கொடுப்பாரு சாம்பலை கொடுப்பாரு இப்படின்னு நினைக்கிறாங்க இதை மாத்தணும் ரெண்டு கோயிலுக்குள்ள போனா அர்ச்சனை பண்ணிட்டு அவங்க வாட்டுக்கு போயிடுறாங்க சாமியோட பேசணும்னு சொல்லி கொடுக்கணும் கோயிலுக்கு போறது கடவுளோட பேசுறதுக்கு நாள் ஒன்றும் குறைவில்லை உடையாய் அடிமைக்கு யார் என்பேன் திருவாசகத்தில் மாணிக்க சுவாமி கடவுளோட பேசுறார் கடவுளை என்னால் அறிய முடியாத ஒரு இடத்தை என்னால் போட்டு நீ மட்டும் மூணாவது முக்கியமான செய்தி அடியார்களை பாடணும் ஆண்டவனை பாடியாச்சு நிறைய திருவாவுக்கரசு பெருமாள் நாற்பத்தி ஒன்பதாயிரம் பாட்டு பாடியிருக்கார் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பதிகம் பதிகமேல் எழுநூறு பகருமா கவிநூறு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு பதிகத்துக்கு பத்து பாட்டு பெருக்கினா நாற்பத்தி ஒன்பதாயிரம் பாட்டு திருந்தர் லட்சக்கணைகளை வாடிட்டு அடியார்களை பாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இந்த மூணு காரியமும் செய்யணும்னா இந்த சுந்தரம் சரி சுந்தரர் ஒரு நாள் அப்பிராணிய பூப்பறிக்க போனார் எப்பவும் போல அங்க இருந்து ரெண்டு தோழி பெண்கள் பராசக்தியின் தோழி பெண்கள் ரெண்டு பேர் அந்த பக்கம் பூப்பறிக்க இவர் இங்க நின்று பூப்பறிக்க இவளது காலமா ஒழுங்கா இருந்த மனசு இப்போ அந்த ரெண்டு பெண்கள் பால் போயிற்று யாரு காரணம் சுந்தரமூர்த்தி காரணம் இல்லை மிஸ்டர் சிவபெருமான் காரணம் அவர் ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டார் இந்த ஆளை பூலோகத்துக்கு அனுப்பணும் பூலோகத்துக்கு அனுப்பணும்னா ஆசைப்படணும் என்ன செய்யலாம் ரெண்டு பெண்கள் மேல் மாதர் மேல் மனம் போக்கினார் அந்த பெண்களும் இவரை பார்த்தார்கள் அவளைதான் உடனே கட்டுப்படுத்தி வந்துட்டார் மனசுச்சா ஆமா சிவபெருமான் பொய் சொல்ல முடியுமா வைத்து பிள்ளையார் சிவபெருமானுக்கு தெரியாதது கிடையாது ஆமா மனம் போச்சு பூமியில் போய் கொஞ்ச காலம் இருந்து அவங்களோட வாழ்ந்துட்டு திரும்பவா நான் போய் ரொம்ப நாள் ஆயப்போனே என்னால உங்களை விட்டு பிரிய முடியாது கவலைப்படாதோம் திருவாரூர்ல பறவனாட்சியார கல்யாணம் பண்ணிட்டார் யாரு பரவனாட்சியார் அந்த ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணு ரெண்டு பொண்ணுல ஒருத்திற்கு பேரு கமலினி இன்னொருத்துக்கு பேரு அனிந்திதை இதெல்லாம் ஏழாம் எட்டாம் நூற்றாண்டு பேர்கள் கமலினியார் திருவாரூர்ல வந்து பறந்தார் ஒரு ஒரு கணிகை நடனமாடக்கூடிய பெண் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கடவுள தொட்டு வழிபடக்கூடிய சிவாச்சாரியார் வம்சத்தில் பிறந்தார் சிவாச்சாரியாருக்கும் கோயில் நடனமாடுற பெண்ணுக்கும் கல்யாணம் ஆயிற்று பழைய செய்தி பழைய வினை பரவநாச்சியாரோட இவர் வாழ்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூரிலே பரவநாச்சியாரோடு வாழ்கிறார் எல்லாருக்கும் வீட்டில் சாப்பாடு இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கோயிலுக்குள்ளே போறார் திருவாரூர் கோயிலுக்குள்ள அடியார்கள் இருந்த பக்கத்தை பார்க்கிறார் இவர்கள் ரொம்ப பெரியவர்கள் அடியார்கள் இவர்களுக்கு முன்னால் நான் ரொம்ப சாதாரணம் இவர்களை கும்பிடக்கூட எனக்கு தகுதி இல்லை பணிவா அந்த பக்கம் போயிட்டார் இந்த அடியார் கூட்டத்தில் விரன் மிண்டர்னு ஒருத்தர் உட்கார்ந்து மலையாளத்துக்காரர் கொஞ்சம் எறைஞ்சு பேசுறவர் பிடிச்சார் அது யார் அந்த ஆளு அடியார்களை கும்பிடாம போறவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அடியார கும்பிடாம போறான சொல்லாதீங்க அவர் ரொம்ப பெரிய ஆளு சிவபெருமான் அவர நண்பர்னு சொல்லி இருக்காரு சிவபெருமான் சொன்னாரா இவரையா அப்ப சிவபெருமானையும் தள்ளிவை சிவபெருமானும் இவர் கோயிலுக்குள்ள வர்றார் சிவபெருமான் ஏண்டாப்பா வர்ற வழியில ஒரு கும்புடு போட்டுட்டு வரப்படாது இந்த அடியார்களை விட்டு விலகி வந்ததுனால என்னையும் தள்ளி வச்சிட்டாங்களே நான் எப்படி அடியார்களை விட்டுட்டு இருப்பேன் அதான் சார் சைவான் கடவுள் ஒரு காலும் நம்ம விட்டுட்டு விலக மாட்டார் கடவுளால் முடியாத காரியம் எது இந்த கடவுளால முடியாத காரியம் உண்டா உண்டு கடவுளால் முடியாத காரியம் அடியார் திருக்கூட்டத்தை விட்டு விலகி போக முடியாது வந்து ஆகும் இவர் திருவிளையாடல கைலாசத்து பாடுறதுக்கு வரமாட்டேங்குது நம்மளுக்கு எப்பவும் எனக்கு என்ன அடி எடுத்து கொடுத்தாத்தான் நான் பாட முடியும் கவலைப்படாதே இப்ப பாடு சிதம்பரத்தை ஆகாசம் வரைக்கும் பார்த்தா மற்ற மூணு உள்ள வந்துருச்சு அர்த்தம் மண்ணாகி வழியாகி ஒளியாகி நீராகி கடவுள் அஞ்சா இருக்கார் இங்கே திருநீலகண்டத்து அடியேன் இல்லையே என்னாதைக்கும் அடியேன் இளையான் தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்லமை பொருளுக்கடியேன் அந்த ஆள மறந்தராதே மலையாளத்துக்காரரு முதல் பாட்டிலே வை விரிவொல் சூழ் குன்றையான் விரல் மிண்டர்க்கடியேன் நல்லவளப்பா இல்லாட்டி என்ன தள்ளதை ஒத்துக்க மாட்டாரு முத பாட்டில் வந்துருச்சு விரிபொழில் இப்ப பாடு அறுபது அடியார்களை பட்டியல் போட்டு பாடினார் சுந்தரர் ஒன்பது தொகையடியார்களை பட்டியல் போட்டு பாடினார் தொகையார்கள்னா ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் செட் ஆஃப் பீப்புளுங்கிறமில்ல அப்படி ஒரு தொகுப்பு அறுபத்தொன்பதாச்சு இவரை சேர்த்தா எழுபது இவங்க அப்பா அம்மாவை சேர்த்தா எழுபத்தி இந்த எழுபத்தி பேர் வரலாறு தான் பெரிய புராணம் முழுக்க இந்த அடிகாரிகளை பாடிக்கிட்டே வந்தாரா நம்ம அதே வரிசையில் அடியார்களோட வந்துட்டோம் இப்போ திருஞான சம்பந்தர் வரைக்கும் வந்தாச்சு கண்டர் இயற்பகை நாயனார் இளையான்குடி மா அமர் எரிபத்தர் ஏனாதிநாதர் கண்ணப்பர் குங்கிலியக்கலையர் மானக்கஞ்சாரர் அறிவாழ்தாயர் ஆனாயார் ஆனாயர் மூர்த்தி நாயனார் முருகநாயனார் ருத்ர நாயனார் திருநாளைப் போவார் என்ற நந்தனார் திருக்குறிப்பு தொண்டர் சண்டீசர் திருநாவுக்கரசர் குளச்சிறையார் பெருமளலை குறும்பர் காரைக்கால் அம்மையார் அப்பூதி அடிகள் திருநீல நக்கர் நமினந்தி அடிகள் திருஞான சம்பந்தர் இருபத்தி எட்டு பேர் வந்தாச்சு இப்போ சேக்கிலாருக்கு ஒரு ஞாபகம் வருது இந்த சுந்தரமூர்த்தி அப்படியே விட்டுட்டோமே எங்க விட்டுட்டோம் திருவாரூர் கோயில்ல விட்டுட்டோம் அப்ப அவர் வரலாற்றை கொஞ்சம் சொன்னாத்தான் அடுத்த நாயனாருக்கு அது தொடர்பு இருக்குதான் இப்ப பழைய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை போய் பாக்குறோம் இருபத்தி எட்டு வரலாறு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு நாளைக்கு மேல கூடவே ஆச்சு இப்போ சுந்தரமூர்த்தி வரலாறு தொடருது எங்க இருந்து திருவாரூர்ல இருந்து தொடருது சில செய்திகள் நம்ம முன்னாலே குறிப்பாக சொல்லி இருக்கிறோம் அதெல்லாம் இப்போ விளக்கமாக வரும் இப்போ நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பின்னாலே போகிறோம் திருவாரூருக்கு பக்கத்தில் திருக்கோழிலின்னு ஒரு திருத்தலம் திருக்குவளைன்னு இப்போ சொல்கிறாங்க நான் அந்த ஊரை பற்றி முன்னாலே சொல்லியிருக்கேன் அந்த திருக்கோழிலிக்கு பக்கத்தில் குண்டையூர்னு ஒரு ஊர் ஒரு பெரியவர் இவங்களுக்கு சுந்தரர் அங்க போய் பார்க்கிறார் விளைச்சல் கிடையாது ஊரெல்லாம் பஞ்சம் என்ன செய்யறது சிவபெருமானே என்னப்பா வேணும் என்ன நண்பன் சொல்ல ஆமா நான் கேட்டா கொடுக்கணும் நெல்லை கொடு சிவபெருமான் நெல்லு மலையவே கொடுத்தாராம் அவர் எப்பவும் கேட்ட கூடத்தான் கொடுப்பாரு கடவுள் கேக்காட்டி தன்னையே கொடுத்துருவாரு அவர் பழக்கம் அப்படி நெல்லு மலையை கொடுத்து விட்டார் இவர் பார்த்தார் நெல்லு மலையை திருவாரூருக்கு எப்படி தூக்கிட்டு போறது நான் ட்ரெயினா இருக்க எனக்கு ஒன்றும் கிடையாது நீ ஒன்னு செய் இதை திருவாரூர்ல கொடு இந்த குண்டையூர்ல கொடுத்து எனக்கு என்ன லாபம் என் பொண்டாட்டி பறவை ஆட்சியார் ரெம்பனால நாளா சாப்பாட்டுக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவன் முகம் வருத்தப்படப்படாது கொஞ்சம் நெல்லு கிடக்கு இந்த நெல்லை அங்க மாத்தி விடு உமை நித்தலுங்கை தொழுவேன் வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே கோலிலியம் பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன் ஆளிலயம் பெருமான் அவை அட்டித்தரப்பணியே நான் முன்னால சொல்லியிருக்கேன் மலை போல குடுத்திருக்கான் பகவான் இவர் சில நெல்லு பெற்றேன்னு தப்பு தானே தப்பு இல்லை ஆண்டவனை வச்சு பார்க்கிற பொழுது மலைங்கிறது சின்னது நம்மளை வச்சு பார்க்கிறபோது மலைங்கிறது பெரியது அண்டங்கள் ஆயிரத்தி எட்டு நமக்கு தெரிஞ்சதான் அதுக்கு மேல நூத்தி கோடி அண்டத்துக்கு மேல இருக்கான் மேல உள்ளத ஒரு பக்கம் வச்சு சிவபெருமான ஒரு பக்கம் வச்சா இவ்வளவு தூசி பறக்கமா கற்பனை கூட பண்ண முடியாது இந்த தூசி பறக்கும் அப்படி இருக்குமா சிவபெருமான் பெரியவரா அவருக்கு முன்னால இந்த மலை என்ன சில நெல்லுத்தானே சிவபெருமான் என்ன சொன்னார் கவலைப்படாதே ராத்திரிக்கு திருவாரூர்ல கொட்டிய எல்லா வீட்டுக்கும் முன்னால ஏகப்பட்ட நெல்லு கிடைக்கும் இந்த பரவநாச்சியார் சொன்னார்கள் இந்த நெல்லை யார் யார் வீட்டுக்கு முன்னால எவ்வளவு நெல்லு கிடைக்கோ அதை எடுத்துக்கலாம் யாரு வேணாலும் எடுத்துக்கலாம் கடவுள் கொடுத்தது என்று சொத்தா பணக்காரர்கள் என்பவர்கள் சொத்துக்கு சொந்தக்காரர்கள் அல்ல அவர்கள் காப்பாளர்கள் டிரஸ்டிஸ் நாட் ஓனர்ஸ் இந்த காப்பாளர் ஒழுங்கா இருந்தா கடவுள் இவரையே காப்பாளராக அந்த பணத்தை இவர்டே கொடுத்து வைப்பார் இல்லைன்னா புடுங்கிட்டு போயிடுவார் இதான் நம்ம தர்மகர்த்தா தத்துவம் மகாத்மா காந்தியடிகள் சொன்னது இந்த பணத்துக்கு நான் சொந்தக்காரன் இல்லை போட்டு தானே போகிறேன் யாரோ சொந்தக்கார ஒட்டும் பின்னால் வந்து எடுத்துக்க போகிறேன் இந்த பணத்தை ஒழுங்காக நான் செலவழிக்கணும் சிவபெருமான் சொன்னபடி பரவனாட்சியார் எல்லாருக்கும் கொடுத்தார்கள் திருக்கோழில போய் வழிபட்டார் அங்கிருந்து புறப்பட்டார் பூதங்கள் கொண்டு வந்து சேர்க்க எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள் கோட்புலியார்னு ஒருத்தர் அந்த ஊருக்கு வர்றார் கோட்புலியார் வரலாறு பின்னாலே வரும் இந்த கோட்புலியாருங்கிறவர் திருநாட்டியத்தான்குடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர் இந்த திருநாட்டியத்தான்குடிங்கிறது திருத்துறப்பூண்டியிலேருந்து வடபாதி மங்கலம் போற பாதையிலே இருக்கு சுந்தரருக்கு அங்கே போன பொழுது ஒரு வினோதமான அனுபவம் கிடைச்சிது சுவாமிக்கு பேரு மாணிக்க வண்ணர்ம்பாளுக்குள்ளார் விகன் கல்லுது கடவுள் இதுன்ன எனக்கே இது அப்போ சுவாம எங்க போயிருக்கிறாங்க எங்க போயிருக்கிறாங்க திரும்பினார் ஒரு பிள்ளையார் இருக்கார் பிள்ளையார் சொன்னார் சொல்லு சொல்ல கோயில் கைகாட்டிய விநாயகர் கைய காட்டின பக்கம் போய் பார்த்தா வயல் வயல்ல அம்பாலும் சிவபெருமானும் உழுதுகிட்டு ஏன் அந்த தொழில் சிறப்ப காட்ட கடவுளும் பராசக்தியும் உழுது கொண்டிருக்கிறார்கள் உழுவார் உலகத்தார்க்கு ஆணி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் பழுதுண்டு வேறோர் பணிக்கு எவ்வளவு சொல் பாருங்க சேற்றில் கை வைக்காவிட்டால் நாம் சோற்றில் கை வைக்க முடியாது சிவபெருமான் உழுதுகிட்டு இருக்கார் இவர் பார்த்துட்டார் அம்பாள் என்ன பண்றா தெரியுமா கலை எடுக்கிறார் இவர் நட்டுகிட்டு இருக்கார் புறப்பட்டு மேல வாங்க சுந்தரமூர்த்தி சுவாமி கூப்பிடுறார் பெருமான் ஏறி மேல வந்துட்டார் கோயில் வாசலுக்கு வந்தாச்சு சுந்தரமூர்த்திக்கு முன்னால ஒரு முரட்டு பாம்பு நிற்குது போட்டா என்னத்துக்காக சில வீடுகளுக்கு போவோம் நாய் இருக்கும் ஒன்னும் பண்ணாது பாரு அவர் ஒன்றும் பண்ணாது உள்ளுங்க இல்ல அதை கட்டுங்க சொல்லுவோமா இல்லையா இந்த பாம்ப என்ன பண்றது பூணான் ஆவதோர் அறவங்கண்டு அஞ்சேன் நீ போர்த்தி இருக்கிற பாம்பு பூனான் ஆவதோர் அரவங்காட்டாடல் கண்டு இகளன் நீ காடுக்காக உன்னை இகழமாட்டேன் பேணியும் பெருமையை உணர்வேன் பிறவேன் ஆகிலும் அடியவனாக பிறக்காவிட்டாலும் கூட உன்னை மறக்க மாட்டேன் நீ என்ன பார்ப்பேன் என் மனத்தால் கருதி கருதி நானே உம்மடி பாடுதல் ஒளியேன் நாட்டியத்தான்குடி நம்பி திருநாட்டியத்தான்குடிய பாடுறார் அங்கே ராஜாவுடைய சேனாதிபதி கோட்புலியார் அவருக்கு ரெண்டு பொண்ணு சிங்கடி வனப்பகை அந்த காலத்து பேரு ஒரு பொண்ணு பேரு சிங்கடி ஒரு பொண்ணு பேரு வனப்பகை அவர் வர்றார் சுந்தரமூர்த்திய பார்க்கிறார் இந்த ரெண்டு பொண்ணையும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும் நல்ல மாப்பிள்ள கிடைச்சா விட கூடாது ஒரு முறை சிதம்பரத்தில் ஒரு ரயில் ஏறி உட்கார்ந்த எனக்கு எதிர்த்தாப்பல ஒரு பையன் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல படிக்கிற பையன் பழிச்சுன்னு பையன் வேடிக்கை பார்த்துக்கிட்டே வர்றேன் ஒரு பெரியவர் வந்து ஏறி உட்கார்ந்தார் அவர் ஒரு நாட்டுக்கோட்டை செட்டியார் ஒரு பெரியவர் வந்து உட்கார்ந்தார் இந்த பையனையே முறைச்சு முறைச்சு முறைச்சு பாக்குறார் அட பாக்குறதுக்கு ஒரு அளவு இல்ல இப்படியா பாக்குறது திருப்பி திருப்பி பாக்கிறார் நான் சரி என்னமோ நடக்க போகுதுன்னு மெதுவாக உங்க அப்பா என்ன பண்றாங்க சிங்கப்பூர்ல வட்டி கடை வச்சிருக்காங்க அந்த காலம் அந்த காலம் வட்டி கடை வச்சிருக்காங்க ஓகோ பரவாயில்லையே சித்தியார் பையன் நம்ம இவருக்கு ரெண்டு பொண்ணு இருக்கு அதுக்காக பையனை விடாம பார்க்கிறார் கேட்டுக்கிட்டே வந்தார் ஒரு மணி நேரம் என்னென்ன நமக்கு பொருத்தமான பையன் பிடிச்சிட்ட கடைசி ஒரு கேள்வி கேட்டார் பதில் சொன்ன அதுக்கப்புறம் மதுரை பேசல என்ன கேட்டார் இப்ப எங்க போறீங்க மதுரைக்கு போற அங்க என்ன விசேஷம் எனக்கு பையன் பிறந்திருக்கோச்சு அவ்வளதும் கேட்டு கடைசியில அந்த பையனை பார்ப்பாங்களா இல்லையா சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு ரெண்டு பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுக்கிறேன்னு சேனாதிபதி சொல்றார் சுந்தரமூர்த்தி சுவாமி என்ன தெரியுமா சொல்றார் இந்த ரெண்டு என் பொண்ணு மக அதுதான் பாட்டு பாடுற சிங்கடி அப்பன் வனப்பகை அப்பன் தன்னை அப்பன் அப்பன் என்று பேசி அடியேன் பெற்ற மக்கள் இவர் அடிமையாக கொண்டருளி கடிசேர் மலர்த்தால் தொழு தூய்ய கருணை அழிக்க வேண்டும் அப்படின்னார அவர் சொன்னார் தொடி சேர்த்தளிர்க்கை இவர் எனக்கு தூய மக்கள் தூய்மையான என் குழந்தைகள் எனக் கொண்டு அப்படியே மகன்மையாக கொண்டார் பறவையார்த்தம் கொழுனனார் அங்க ஒரு தூக்கல்ல வீட்டுல பறவையாருடைய கணவர் இப்படி சொன்னார் மடியில் அமர்த்தி அவர்களை பாடி கூடா மன்னரை கூட்டத்து வென்ற கொடிரன் கோட்புலி சென்னி நாடார் தொல்புகள் நாட்டியத்தான் கூடி நம்பியை நாளும் மரவா சேடார் பூங்குழல் சிங்கடியும் சுந்தரன் சொல்லல திருநாவலூரன் திருவாரூரன் உரைத்த பாடியிலும் தொண்டீர் பாடலும் பாவம் பற்றருமே இதை படிச்சா பாவம் போயிரும் ஒவ்வொரு ஊரா சுந்தரர் வர்றார் இன்னைக்கு சுந்தரர் வாழ்க்கையில முக்கியமான நிகழ்ச்சி மூணு நிகழ்ச்சி பார்க்க திருவலிவலம் வந்துட்டார் இதெல்லாம் அங்க உள்ள அருமையான திருத்தலங்கள் நம்ம முன்னாலையும் திருவளிவலம் வந்துட்டார் மனத்துணை நாதர் அங்கையர் கண்ணி கோச்சங்கண்ணான் கட்டிய மாட கோயில் யானை புகா மாட கோயில் சுவாமி கட்டுமலை மேல இருக்கார் கறி குருவி வழிபட்ட தலம் வந்து பார்க்கிறார் அந்த ஊரை ஞான சம்பந்தர் பாடிட்டார் அப்பர் சுவாமி பாடிட்டார் இவர் பாடாமல் இருப்பாரா அதையும் சேர்த்து வச்சு பாடுறார் அழகான பாட்டு பாருங்க நல்லி செய்வினு கரையனும் பாடிய நற்றமிழ்மாலை சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை எனக்கு இன்னும் புதுசா ஒன்னும் பாட தெரியாது திருஞான சம்பந்தனும் திருநாவுக்கரசரும் எப்படி பாடினார்களோ அப்படித்தான் நான் பாடுகிறேன் எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாடனான் ஆசை கொண்டேன் சிவனே அப்பரும் சுந்தரரும் அருள் வாசகரும் எப்படி பாடினரோ பழைய பாட்டு சொல்றார் நல்லிசைஞான சம்பந்தனும் நாவினுக்கரசனும் பாடிய நற்றமிழ்மாலை சொல்லியவே சொல்லி ஏத்து கொப்பானை தொண்டனேன் அறியாமை அறிந்து கல்லியல் மனத்தை கசிவித்து களலடி காட்டி என் கலைகளை அறுக்கும் வல்லியல் வானவர் வணங்க நின்றானை வலிவலம் வந்து கண்டேனே திருவலிவலம் வந்து கண்டேனே அங்கிருந்து புறப்பட்டார் திருவாரூருக்கு வந்துட்டார் பங்குனி உத்தரம் இவங்களுக்கு கல்யாணி உத்தரம் பௌர்ணமி நாள் நிறைய கல்யாணம் பங்குனி உத்தரம் தெய்வ யானைக்கும் முருகப்பெருமானுக்கும் திருப்பரங்குன்ற கல்யாணம் பங்குனி உத்தரம் மீனாட்சிக்கும் சுக்கலிங்க பெருமானுக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம் அலமேலுக்கும் திருச்சானூர் பங்குனி உத்தரம் தர்மராஜாவுக்கும் பாஞ்சாலிக்கும் பங்குனி உத்தரம் பரவ நாச்சியாருக்கும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் கல்யாணம் பங்குனி உத்தரம் பங்குனி மாசம் பௌர்ணமினால் உத்தர நட்சத்திரம் ஐயப்பனுடைய அவதாரம் பங்குனி உத்தரம் உத்தரம் அந்த உத்தர நாள் அன்னைக்கு இவருக்கு நெனப்பு வந்துருச்சு என்ன நெனப்பு கல்யாண நாள் வெட்டிங் பின்னால தான் வந்து அந்த காலத்தில் கொண்டாடுறது இல்லைங்க போய் பத்து பேருக்கு சோறு போடுறது கும்பிட்டு வந்து இப்படித்தான் பழக்கம் வொடுறது கிடையாது வெள்ளக்காரன் வரவிட்டு அது கொண்டாடப்பட வேண்டிய ஒரு நாள் ஒரு வருஷத்துக்கு ரெண்டா புருஷனும் அது கொண்டாடப்பட வேண்டிய பெரிய அற்புதமா அதுக்காக வருஷ வருஷம் கொண்டாடன நம்ம அறுபது வருஷத்துல கிழவனும் கிளவையுமா உட்கார வச்சு காலில் ஒழுந்து கும்பிடுறவங்க நமக்கு என்னத்துக்கு வெட்டிங் டே ஆனாலும் வழக்கத்தினால கொண்டாடுறோம் பங்குனி உத்தர தன்னைக்கு எல்லா அடியார்களுக்கும் சாப்பாடு போடுவாங்க எங்க திருவாரூர்ல வீட்டுக்கு வந்தார் அந்த அம்மா சொல்றாங்க வீட்டுல ஒன்றும் பைசா கிடையாது நெல் இருக்கு பணம் வேணும்ல கிடையாது அப்படியா இரு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காருமான் சிவபெருமானுக்கு ரெண்டு நண்பர்கள் ஒன்னு குபேரன் இன்னும் ஒண்ணு சுந்தரமூர்த்தி பணம் வேணும்னா குபேரன் கேட்பாராம் அறிவு வேணும்னா சுந்தரமூர்த்த கேட்பாராம் இது எப்படி இருக்கு சிவபிரகாச சாமி பாடுறாரு யார் சிவபெருமானுக்கு அறிவாளியா ஒரு நண்பன் வேணுமா பணக்காரனா ஒரு நண்பன் வேணுமா இவன் அட்வைஸ் பண்றதுக்கு அவன் ஹெல்ப் பண்றதுக்கா இப்போ வேடிக்கை என்ன தெரியுமா நண்பனே சிவபெருமானே அவற்றைத்தான் போய் கேட்கணும் திருப்புகலூருக்கு புறப்பட்டான் திருப்புகலூர் திருவாரூருக்கு பக்கத்தில் வர்த்தமானீஸ்வரம் உயிர்கள் கடைசியாக இறைவன் திருவடியை புகழாக அடைந்த இடம் அப்பர் சுவாமிகள் சித்திரை சதயத்தில் ஆண்டவன் திருவடி அடைந்த இடம் திருப்புகலூர் முருகநாயனார் மடம் வைத்த இடம் அப்பர் சம்பந்தர் சிறு தொண்டர் திருநீரர் அடியார்களும் சந்தித்த இடம் திருப்புகலூர் வேளாக்குறிச்சி ஆதீனம் ஒரு ஆதீனம் இப்ப அங்கே இருக்கு சிவபெருமானுக்கு கோணப்பிர பெயர் சாமி ஒரு பக்கம் சாஞ்சி இருப்பார் பானாசுரன் என்பவன் ஒரு அகழி வெற்றினான் சிவபெருமானை தூக்கிட்டு போகிறதுக்காக இழுத்தானான் அதனால சிவலிங்கம் கொஞ்சம் வடக்காக சாயஞ்சிருக்கும் பெருமானுக்கு கோணப்பெரு பேர் அந்த பெருமானுடைய திருப்புகளூர் கோயில் அதில் ஒரு கல்வெட்டு இருக்குதுங்க அந்த கல்வெட்டில் திருநாவுக்கரசு பெருமானுக்கு ஒரு புது பேர் வைக்கிறாங்க இந்த கல்வெட்டு எடுத்தா தான் நம்ம வரலாறு பூரா தெரியும் இந்தியா முழுக்க கல்வெட்டுகள் திருநாவுக்கரசு பெருமானுக்கு பேர் தெரியுமா குளிச்சு எழுந்த நாயனார் பெருமாள் ஏன் கல்வெட்டு பேர்கள் இப்போ அந்த ஊருக்கு வந்தார் கும்பட்டார் பதிகம் பாடினார் பெருமான வீட்டில் கொஞ்சம் பண வேண்டி பார்த்துக்கோ நிம்மதியாக வந்தார் கோயில பிரகாரம் வர்ற பொழுது அந்த பக்கம் வேலைக்காக நிறைய செங்கல் போட்டு வச்சிருந்தான் ஒரு ஏழு எட்டு செங்கல் எடுத்து தலைக்கி வச்சார் மேலே துண்டை போட்டு போர்த்தினார் படுத்தார் சிவான்னு தூங்கிட்டார் தூக்கம் எப்போ வரும் கடவுள் திருவடிகளை தலை வச்சு படுத்தி போட்டு செருப்பு ரெண்டு கவலைகள் அப்புறம் தான் உள்ள போற பழக்கம் இவர் என்ன பண்றார் சிவபெருமான் பொறுப்போ படைச்சா சிவான்னு படுத்தார் நல்ல தூங்கினார் எழுந்தார் துண்ட உதறினார் பார்க்கிறார் மாறி ஒன்னு ரெண்டு இல்லீங்க தங்கமா மாறி போச்சு பெருமானே நான் கேட்டதுக்கு இவ்வளவு கொடுத்திருக்கியே தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகலாம் பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழுர் பாடும் இம்மையே தரும் சோரும் கூறையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமையுறவில்லையே என்ன அர்த்தம் எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் பணம் கொடுக்காதவன போய் புகழ்ந்து ஏன் அவ விட்டு வாசப்பள்ள கிடக்கறிங்க ஒரு வள்ளல்னு பேர் வச்சுக்கிட்ட ஒருத்தே மகா கஞ்சே புலவர் அவனை பாட போயிட்டாரு ஏதோ தருவா நாக்கம்னு தப்பா நினைச்சு அவன் உருன்னு உட்கார்ந்து இருக்கேன் இவர் போனாரு சில வீடுகளில் நாய்கள் சாக்குறதேன்னு போர்டு போட்டிருப்பேன் நாய் இருக்காது அவன் தான் உட்கார்ந்து அது மாதிரி இந்த ஆள் உட்கார்ந்து இருக்காரு பார்த்தான் நீ யாருன்னா புலவர்னாரு போச்சுறான் என்னமோ கேட்க போறாரு வாரும் நீர் யார் வித்துவான் மதிமோசம் என் பாட ஆரம்பிச்சான் நீ காமதேனு மாதிரி சீருளாவிய காமதேனுவே கற்பக மரம் மாதிரி தாருவே சீருளாவிய காமதேனுவே தாருவே சிந்தாமணிக்கு நிகரே நீ சிந்தாமணி மாதிரி சீருளாவிய காமதேனுவே தாருவே சிந்தாமணிக்கு நிகரே செப்புவதே நீ அரிச்சந்திரன் நிறுத்து நிறுத்து நிறுத்து நிறுத்து என்ன சொன்ன என்ன சொன்ன திரும்ப சொல்லு கற்பக மரம் நான் என்ன மரமா சிந்தாமணின்ன நான் என்ன கல்லா அது கூட பரவாயில்ல காமதேனு நீ நான் என்ன மாடா ஹரிச்சந்திரன் எண்ணிய அடப்பாவி நான் யாரு கிட்ட போய் பொண்டாட்டிய வித்தேன் ஹரிச்சந்திரன் வித்திருக்க என்ன என்ன திட்ட வந்தியா வாழ்த்த வந்தியா பார்த்தாரு ஐயோ அப்பா இவன் மாட்டிக்கிட்டமே தெரியாம மாட்டிக்கிட்டேன் அடிச்சு ஓடி போயிட்டாரான் நிகரே செப்புவதே என்னலும் சினந்து இரு கண்ணும் சிவந்து ஆரை மாடு கல் மரம் என்று சொன்னது மலால் அரிச்சந்திரன் என்று அடாத சொற் சொன்னையால் ஆர்கடிமையாகினேன் ஆர்கையில் பெண்டு விற்றேன் தீருமோ இந்த வசை என்று ஒரை வெகு கொடிய தீயரை பாடி நொந்தேன் திருமன்றுள் நடு நின்று நடமொன்று புரிகின்ற தெந்தில்லை நடராஜனே நடராஜாட்ட போய் சொல்லி அழுதாராம் நான் உங்ககிட்ட வராம இவன் போய் இப்படி சொல்லி இப்படி ஆயிப்போச்சேன் வாழ்க்கை கொடுக்கலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரில்லை பாடின்னு சொன்னாலும் கொடுக்க மாட்டேங்கிறான் இவன் எல்லாம் பாடாதே சிவபெருமான் கிட்டவா இப்போதுக்கு வாழ்க்கை நல்லா இருக்கும் மேலே சிவலோகம் ஆளலாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதுமையுறவில்லையே தங்க கட்டிங்க நாலஞ்சு ஆட்களை கூப்பிட்டு திருவாரூருக்கு தூக்கி விட்டு இவர் புறப்பட்டு போறார் சிவபெருமான் சுந்தரமூர்த்தியின் நண்பன் சொல்லதுக்கு அவர் பட்டபாடு பெரும்பாடு இன்னைக்கு தெரியும் உங்களுக்கு மூர்த்தியை சிவபெருமான் ஆட்கொண்ட மையே சுந்தரர் கஷ்டப்பட்டாரா சிவபெருமான் கஷ்டப்பட்டார்க்கு ஒரு பட்டி மண்டபம் போட்டா சிவபெருமான் தான் இவருக்காக இவர் கூப்பிடுறதுக்கெல்லாம் போகணும் பொண்டாட்டியோட சண்டையா இவரத்தை அனுப்புவார் தூது சிவபெருமான் தூது போவார் காமனை எரிச்சவர் தூது போவார் எல்லாம் இவர் ஏன் சிவபெருமான் எல்லாம் செய்வார்னு காமிக்கணும் கொடுப்படாது இல்ல செங்கக்கட்டியை தங்க மாத்துவார்னு எல்லாருக்கும் தெரியணும் அவதாரம் மூணு நோக்கம் மூணு நோக்கமும் நிறைவேறிவிட்டது கோயிலுக்கு போனால் பாட வேண்டும் அதுக்கு நிறைய பாட்டு அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை பாடுகின்றார் அடியார்களை பாடணும் பட்டியல் போட்டு பாடியாச்சு சிவபெருமான் என்ன கேட்டாலும் கொடுப்பார் அதுக்குத்தான் இது செங்க கட்டி தங்க கட்டியாக மாறிற்று திருப்பனையூருக்கு போறார் பணமரம் அங்கே ஸ்தல வெருச்சம் நடன காட்சி கிடைச்சது இவருக்கு கரிகாலன் வளர்ந்த ஊர் தாளவனேஸ்வரர் பெரிய நாயகி கல்வெட்டு பனையடியு சொல்லுது ஊருக்கு வெளியிலே சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு நடன காட்சி கிடைத்த ஊர் கரிகாலன் குழந்தையா இருந்தானா கரிகால் சோழன் கல்லனைய கட்டினவன் ஆயிரத்தி எண்ணூறு வருஷத்துக்கு முன்னால சண்டை போட்டு மற்றவர்கள் அவன் ராஜ்யத்தை பிடுங்கி கொண்டார்கள் குழந்தைய கரிகாலனையும் அரசியாரையும் இரும்பிடற் இந்த ஊர்ல வந்து வச்சிருந்தார் எந்த ஊர்ல திருப்பனையூர்ல எட்டு வருஷம் வச்சிருந்தார் பக்கத்திலே ஒரு பிள்ளையார் பிள்ளையார் தான் துணையா இருந்தாராம் பிள்ளையாருக்கு பேரு தெரியுமா துணையிருந்த விநாயகர் ஊரில் பிள்ளையாருக்கு எத்தனை பேர்னு ஒரு பட்டியல் போட்டால் ஆயிரம் பேர் இருக்கும் அந்தந்த ஊர்ல ஒவ்வொரு பேரும் பிள்ளையா இருக்கு எங்கள் மதுரையிலே முக்குருணி பிள்ளையார் முக்குருணி அரிசி அவருக்கு அப்படி எல்லா ஊர்லையும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் திருவாசகம் அது இருந்த இடம் திருப்பனையூர் கரிகார் சோழன் அதுக்கப்புறம் வெற்றி கண்டான் சோழ ராஜாவாக மாறினான் அந்த ஊருக்கு போனார் பாடினார் திருவாரூர் பறவை மாளிகைக்கு வந்தார் கொஞ்ச நாள் இருந்தார் திரும்ப திருநன்னிலத்து பெருங்கோயில் போயிட்டார் திருநன்னிலத்து பெருங்கோயில் அந்த கோயில்ல ஒரு சிறப்பு தெரியுமா ஒரு முரட்டு தேன்கூடு இருக்கு இன்னைக்கு நாளைக்கு எப்பவும் தேன்கூடு இருக்கு சுவாமிக்கு பேரு மதுவனை ஈஸ்வரர் மதுன்னு அம்பாளுக்கு பேரு மதுவன நாயகி அதுவும் மாடக் கோயில் விருத்தராசுரன் பண்ணன துன்பத்தை தாங்க தேவர்கள் தேனீக்களாக மாறி வழிபட்ட திருத்தலம் சுவாமி மலை மேல இருக்கிறார் ஒரு சின்ன கட்டு மலை அங்க போய் பாடுறார் கருவரை போலரக்கன் கையலை மலை கீழ்கதன் ஒரு விரால் அடர்த்தி இன்னருள் செய்த உமாபதிதான் திரை பொறு பொன்னி நன் நீர் துறைவன் திகழ் செம்பியர்கோண் நரபதி நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவனே நன்னிலத்து பெருங்கோயில் நயந்தவன் கும்பிட்டார் அங்கிருந்து புறப்பட்டார் திருவிழி மிளலை போயிட்டார் நம்ம அடிக்கடி இந்த ஊரை கேட்டிருக்கிறோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இப்பத்தாம் போறார் அப்பருக்கும் திருஞான சம்பந்தருக்கும் படிக்காசு கொடுத்த இடம் திருவிழிமிடலை ஆளுக்கு ஒரு காசு வச்சாராம் அதை சுந்தரர் பாடுறார் ஏன் சிவபெருமான் ஆளுக்கு ஒரு தங்க காசு கொடுத்தார் தமிழ் கேட்கிற ஆசையினால கொடுத்தார் திருவருள் முன்பெற்று அங்கு போய் பாடினார் திருவாஞ்சியத்துக்கு வந்துட்டார் திருவாஞ்சிய ஞாபகம் வருதால் யமதர்ம ராஜாவுக்கு தனி சந்நிதி என்ன நோய் வந்தாலும் திருவாஞ்சியத்தை நினைச்சு ஒரு வெள்ளி முடிஞ்சு வச்சிங்கன்னா நோய் தீரும் போய் திருவாஞ்சியத்தில் கும்பிட்டு வரணும் நன்னிலத்திலிருந்து குடவாசல் போற வழி திருவாஞ்சியத்தில் சீர்வர இருந்து மறுவார் குழலி ஒழு மகிழ்ந்த வண்ணமும் திருவாசகம் பாடு அங்கே இறப்போர்க்கு எம வாதன கிடையாது ஸ்தல விருட்சம் சந்தன வாஞ்சிநாதர் மங்கள நாயகி காசிக்கு சமமான ஆறு காவிரித்தலங்கள் ஒன்று திருவையாறு இன்னும் ஒன்று வேதாரண்யம் மயிலாடுதுறை திருவுடை மருதூர் திருவெண்காடு திருவாஞ்சியம் இது திருவாஞ்சியம் காசிக்கு சமமான திருத்தலங்கள் அங்கிருந்து அரிசில்கரை புத்தூர் வராரு அவர் போன ஊரெல்லாம் நம்ம போறோம் கொஞ்சம் வேகமா போறோம் அவர் இருந்துட்டு போவார் நம்ம பறந்துகிட்டே போறோம் நேரம் இல்லைன்னு திரு அரிசில் கரை அரிசில் ஆற்றின் கரையிலே உள்ள புத்தூர் புகழ் துணை நாயனார் வாழ்ந்த இடம் புகழ் துணை நாயனாருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு தங்க காசு கொடுத்த இடம் அதெல்லாம் பின்னாலே வரலாறு வரும் கும்பகோணத்திலிருந்து நாச்சியார் கோயில் போற வழியிலே இருக்கு சுவாமிக்கு படிக்காசு வைத்த நாயகர்னு பேர் அம்பாளுக்கு அழகாம்பிகைன்னு பேர் வரலாறு பூர சொல்றார் புகழ்துணை நாயனார் வரலாறு முழுக்க பாட்டில் சொல்றார் அடுத்து திரு நரையூர் சித்தீச்சுரம் சிவபெருமான் சித்தநாத ஈஸ்வரர் அம்பாள் சவுந்தரநாயகி மூலவருக்கு பின்புறம் லிங்கோத்பவர் நரன் வழிபடும் சிற்பம் துருவாசரால் பறவை ஆகுமாறு சவிக்கப்பெற்ற மனிதன் வழிபட்ட இடம் சித்தீச்சரம் அங்கிருந்து திருவாவடுதுறைக்கு வந்துட்டார் நம்ம அதையும் அந்த சிலந்திய பாடுகிறார் மகாலிங்கம் பெருநன்முலை நாயகி கழுதை குங்குமந்தான் சுமந்து குங்கும மதிப்பு கழுதைக்கு தெரியுமோ உடம்பை நான் சுமந்துட்டு இருக்கிறேன் உயிர் உடம்பை சுமக்குது உயிருக்கு என்னமாவது கூலி கொடுக்கிறோமோ சுமந்தா கூலி கொடுக்கணுமா இல்லையா சுமந்து கூலி கொடுத்த சொல்றார் இனிமே உயிருக்கு கூலி கொடு என்ன கூலி உயிர் போட்டால் எட்டு பேர் தூக்கணுங்க யோசிச்சு பாருங்க அப்ப எட்டாள் சுமைய உயிர் தூக்கிட்டு இருக்கு உயிருக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா ரெண்டு கொடுக்கணுங்கிறார் திருவள்ளுவர் என்ன ரெண்டு ஈதல் இசை பட வாழ்தல் ஈதல் ஈகை ரெண்டு புகழோடு வாழ்க இந்த ரெண்டு தான் உயிருக்கு நீ கொடுக்கிறது ஏன் தன்னைக்கு நாலு பேர் சொல்லுவான் அந்த அவ்வளவு கொடுத்துருக்காங்க எல்லாருக்கும் அப்படின்னு புகழோட போகணுமா அந்த உயிர் ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் ஊதியம்னா ரெம்யூனரேஷன் ஊதியம்னா சம்பளம் உயிருக்கு கொடுக்கிற சம்பளம் ஈதல் இசைபட வாழ்தல் பாடுறார் உடம்ப சுமந்தேன் பயன் காணேன் கழுதை குங்குமந்தான் சுமந்தை கைப்பற் அற்றது போல பழுதி நான் உழந்து உள்தடுமாறி படுசுளித்தலைப்பட்ட நன் எந்தாய் கழுத குங்குமம் சுமந்தா குங்குமத்தினால பிரயோஜனம் நான் இந்த கழுதை மாதிரி உடம்பை சுமக்கிறேன் இந்த உடம்புனால எனக்கு பிரயோஜனம் இல்லாம ஆக்கிப்படாதே அழுது நீ செய்தி இருந்தி மனநே அங்கனா அறனே எண்ணமாட்டாய் இழுதையே நிற்குவோர் உயிர் வகை அருளாய் இடை மறுதுரை எந்தை பிரானே அங்கிருந்து திருநாகேஸ்வரம் வர்றார் சேக்குலார் பெருமானுக்கு பிடித்த ஊர் திருநாகேஸ்வரம் கும்பகோணத்துக்கு பக்கத்தில் அங்கிருந்து கொஞ்ச தூரத்தில் ஒப்பிலியப்பன் கோயில் திருநாகேஸ்வரம் மாதிரி சேக்கிளார் அவர் பிறந்த ஊர் குன்றத்தூருக்கு பக்கம் இன்னொரு திருநாகேஸ்வரம் உண்டாக்கி வச்சார் அவர் கட்டின கோயில் அவருக்கு விருப்பமான இடம் அந்த ராகு பகவானுக்கு அபிஷேகம் ஆகிற பொழுது பால் நீல நேரமாக வரக்கூடிய ஊர் நாகநாதர் குன்றமாமுலையம்மை அங்கிருந்து திருக்கலையநல்லூர் வந்துட்டார் உயிர்களை கொண்டுகிட்டு வந்த கலையம் தங்கின இடமா இந்த யுகத்திலிருந்து அடுத்த யுகத்துக்கு உயிர்களை பாதுகாப்பாக கொண்டு போன கலையம் தங்கின இடம் திருக்கலையூர் அரசியலாற்றங்கரை அங்கே போய் பாடுகிறார் கும்பகோணத்துக்கு போனார் திருவலஞ்சுழிக்கு போனார் திருநல்லூருக்கு போனார் பதிகங்கள் கிடைக்கவில்லை திருச்சோட்டுத்துறைக்கு வந்துட்டார் சோறுனா என்ன சாப்படுற சோறு இல்ல மோட்சம் அன்னைக்கே சொன்னேன் சோறுனா மோட்சம் எங்க சொல்லிருக்கு பாதகமே சோறு பற்றினவா தோல் நோக்கம் மாணிக்க சொல்றார் சோறுனா மோட்சம் திருச்சோற்று துறையினா வழிபடக்கூடியவர்களுக்கு மோட்சம் கொடுக்கக்கூடிய பகுதி அழல் நீர் உழுகி அணைய சடையும் உளையீர் உரியும் உடையான் களை நீர் புத்தும் கனக குவையும் சுழல் நீர் பொன்னி சோற்றுத்துறையே காவேரி காத்துல தங்கம் வருமா அவங்க காவேரி காத்து தண்ணியில தங்க துகள் ஒட்டி இருக்குமா அதுக்காகத்தான் காவேரிக்குன்னு பொன் ஒட்டி இருக்கிறதுனால பொன்னி கொடுத்தான் திருச்சோற்று செல்வர் ஒப்பிலாம்பிகை கும்பிட்டு திருமலபாடிக்கு வரப்போறார் திருவாலம்பொழில் ஒரு ஊர் அங்கே கும்பிட்டு படுத்தார் சிவபெருமான் கனவுல காட்சி கொடுத்தார் ஏ மலபாடியை மறந்துட்டியா திருமலபாடிக்கு போகாம வந்துட்டாராம் மழபாடியை மறந்துட்டியா கனவுல காட்சி முடிச்சார் திருமல மறக்கலாமா பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழ மாணிக்கமே அண்ணே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்க ஒன்னை விட்டுட்டு யாரையா நினைக்க நீ பொன்னார் மேனியன் இந்த பொன்னார் மேனியே எங்க பார்க்கலாம் தெரியுமா கைலாசத்துல பார்க்கலாம் கைலாச யாத்திரை போறவங்க முதல் நாள் இடத்துல தங்குறாங்க சுத்தி போற பலத்துக்கு பரிகரமானு பேரு முதல் நாள் பதினெட்டு கிலோமீட்டர் போனா தங்குற இடத்துக்கு திறபுக்குன்னு பேரு அந்த கூப்பிடு தூரத்தில் தெரியுது கைலாசம் போகத்த முடியாது ஏன் போனா ஆக்சிஜன் கிடையாது மூச்சு முட்டுது ஓடியாந்து எங்களோட வந்த கேமராக்காரர் போட்டோ எடுத்தார் முன்னால போனார் சொல்லிவிட்டார் ஐயா அங்க போகாதீங்க அந்த இடத்துக்கு போனாலே ஆக்சிஜன் கிடையாது நாங்க நிக்கிற இடத்தோட நிக்கணும் ஒரு பெரிய பாறை இந்த பாறையில கையை வச்சுதான் ராவணேஸ்வரன் கைலாசத்தை தூக்கினான் அந்த இருக்கார்கள் அந்த பாறையை சுத்தி அலங்காரமெல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க உள்ள போது பார்க்கலாம் பக்கத்துல காலையில் அஞ்சரை சூரிய ஒளிச்சம் படுற பொழுது பொன்மயமா தெரியும் கைலாசகிரி அதத்தான் பொன்னார் மேனியனே இவர் பாடி இருக்கார் சுந்தரமூர்த்தி சுவாமி புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடைமேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே இந்த மலபாடிக்கு ஒரு சிறப்பு என்ன தெரியுமா புருஷாமிருகம் என்பது தேவலோகத்தில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணனுச்சான் பிரம்மா அத தூக்கி விட்டு பிரம்மலோகத்துக்கு போகலிங்க அவருக்கு பேரு மலபாடியுள் மாணிக்கம்னு பேரு அம்பாளுக்கு பாலாம்பிகைன்னு பேரு பனைமரம் ஸ்தல விருட்சம் சுவாமி சந்நிதியில மூணு குழி இருக்கு அதுதான் நவகிரகம் மூணு குழி மூணு ஒன்பது நவக்கிரகம் அதுக்குள்ள அதைத்தான் வழிபாடு பண்றாங்க திருவானைக்காவலுக்கு வந்துட்டார் திருவானைக்காவல்ல ஒரு அற்புதமான வரலாற்றை பாடுறார் வெளியில தெரியாத வரலாறு சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறார் திருவானைக்காவல் எங்கே இருக்கு திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்திலே இருக்கு சோழ சோழ ராஜா காவேரியில குளிக்கிறான் கழுத்துல ஒரு மாணிக்க மாலை போட்டிருந்தான் அப்புலிங்கம் திருவானை காவல் ஜம்புகேஸ்வரா இந்த மாலை உனக்கு சமர்ப்பணம்னா தொலைஞ்சு போச்சு வேற எங்கேயும் போயிடப்படாது உனக்கு கிடைச்சா சிவபெருமான் கேட்டுக்கிட்டாரா அர்ச்சகர் கோயிலுக்கு பக்கத்துல இந்த ஆறு ஓடி வருது இந்த தண்ணீரை மூந்திருக்கார் குடத்துக்குள்ள மாலை போயிடுச்சு சிவபெருமானுக்கு கொண்டாந்து அபிஷேகம் பண்ணனும் டங்குன்னு ஒரு சத்தம் மாலை சிவலிங்க விழுந்துருச்சு இந்த வரலாற்றை பாடுகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தாரமாகிய பொன்னி தந்து ஆடி விழுந்தும் நீரில் நின்றடி போற்றி ஆரம் கொண்ட எம்மான ஆரம் கொண்ட எம்மான காவுடை ஆதியை நாளும் ஈரமுள்ளவர் நாளும் எம்மையும் ஆளுடையாறு அவரை கும்பிடக்கூடியவர்கள் மனத்தில் ஈரமுள்ளவர்கள் நம்மையும் ஆளக்கூடியவர்கள் நாடி தேடி தொழுவோர்பால் ிவே மாடக் கூடற் பதிஞான வாழ்வை சேர தருவாயே பாடல் காதல் புரிவோனே பாலை தேன தருள்வோனே ஆடல் தோகை கிணியோனே ஆனைக்காவில் பெருமாள் திருவானைக்காவல்ல பாண்ட திருப்புகள் திருவானைக்காவல கும்பிட்டு திருப்பாச்சில் ஆச்சிரமும் போனார் திரும்பவும் பைசா வேண்டி இருக்கு அம்மா சம்பாதிச்சா மாசம் மாசம் சம்பளம் வரும் அதுவே பத்த மாட்டேங்குது இவருக்கு யாரு கொடுக்கறது திருப்பாச்சல் ஆச்சரமும் சிவபெருமானே கொஞ்சம் திட்டுறாரு திட்டுன்னா கொஞ்ச நெஞ்சம் இல்லை கடுமையா திறாரு நீயா கொடுக்கணும் நான் என்ன கேட்க வைக்கிற இது எப்படி இருக்கு பழனியில போய் அருணகிரிநாத சுவாமி பாடுவார் ஆறுமுகம் ஆறுமுகம்னு ஆறு கூப்பிடுறேன் நீ என் துன்பத்தை கண்டுபிடிச்சு பலன் வேண்டாமா உங்கிட்ட போய் இது இது வேணும்னு கேட்டா உன் பெருமை கெட்டு போயிடாது நீ கேட்காமல் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவணா எனது ஈசையனமான வியாகுலம் இன வினாவில் உனையேவர் புகழ்வார் வந்து நிற்கிறவனுடைய கஷ்டம் என்னன்னு நீ கேட்கலாமா தீர்த்து வைக்கணும் மறையும் நினைச்ச உடனே நீ தீர்த்து வைக்க வேண்டாமோ நாங்கள் சொல்ற அளவுக்கு உட்கார்ந்து இருக்கிறது மதுரை மீனாட்சிக்கும் மற்ற கோயில்களுக்கும் ஒரு வேறுபாடு மற்ற கோயில்கள்னா கேக்கணுமா மதுரைக்கு போனா மீனாட்சிக்கு முன்னால பேசாம நின்னா போதுமா மீன் அங்கையற்கி பார்வை பட்டா பின்னால வர்ற மீன் குஞ்சுகளுக்கு அம்பாள் பார் எல்லா கவலையும் தீர்ந்து போயிருமா ஒன்னும் போதுமா கேட்கிறார் வைத்தனும் நெஞ்சமும் பார்த்து ஆச்சிராமத்து எம்பரமர் பித்தரே ஒத்து தர வேண்டாம் பித்தரே ஒத்து ஓர் நச்சிலர் ஆகில் இவர் அலாது இல்லையோ பிரானார் விட்டு ஆள் கிடையாது நினைக்கிறியா இதுக்கு மேல எப்படி திட்ட முடியும் ஆகில் பிரானார் இப்படி திட்டுனாரா கடைசி பாட்டு அது ரொம்ப அற்புதம் இவ்வளவு நேரம் பேசிவிட்டார்ல பேசுறதுன்னு என்ன அர்த்தம் திட்டுறது இங்க ரொம்ப பேசிவிட்டேன் அப்படிங்கிறவங்க சொல்ற பேசின பே பொ இவர் நான் பாட்டு திட்டிக்க பணம் கொடுத்துக்கு திட்டு ஒண்ணு ஞாபகம் வச்சுங்க கடவுளை திட்டலாமா நல்லா திட்டலாம் வசதியா திட்டலாம் தமிழால திட்டுங்கள் உள்ளங்கவர் கல்வன் திட்டுங்க முனியே நான்முகனே முக்கன் அப்பா கனியே என் பொல்லா கருமாணிக்கமே என் கல்வா நம்மாழ்வார் என் கல்வா அப்படி திட்டுங்க திருட்டு திட்டுங்க அருள் பண்ணுவானா நான் ஒரு கதை சொல்லி இருக்கேன் உங்களுக்கு நினை வருதா இப்போ கல்கத்தாவுக்கு போயிருந்தேன் நல்ல கூட்டம் கூட்டத்துல நான் நிக்கிறேன் ஒரு ஆளு போலீஸ்காரர் நல்ல கனமான திருமேனி ஒரு தொண்ணூறு கிலோவுக்கு மேல இருப்போ இருக்கும் போட்டு வேகமா ஓடி வந்தார் நானா கஷ்டப்பட்டு நிற்கிறேன் நறுக்குன்னு எனக்கு உசுரே போயிடுச்சு நாசமா போக திட்டி விட்டேன் தாங்க முடியலை பட்டால் தெரியும் திட்டி விட்டேன் அவரு சார் நீங்க தமிழ்நாடா ஆமா மதுரை நீங்க நான் திருமங்கலம் மதுரைக்கு பக்கம் அப்படியா சார் எப்போ வந்தீங்க கல்கத்தாவுக்கு நான் வந்து நாலு நாள் ஆச்சு எத்தனை நாள் இருப்பீங்க ஒரு வாரம் இருப்பேன் இங்கே என்ன வேலை தமிழ் சங்கத்தில் பேச்சு இப்போ தமிழ் சங்கத்துக்கு வந்தா உங்க பேச்சை கேட்கலாமா கேட்கலாம் நாளைக்கு வர்றேன் சார் அவர் மிதிச்சது எனக்கு மறந்து போச்சு நாசமா போகணும்னு நான் திட்டுனது அவருக்கு மறந்து போச்சு ஏன் தமிழ் சார் நீங்க தமிழான் முத்தமிழால் வைத்தாரையும் நமக்கே இப்படி இருந்தோ பிரானார் மாற்றறி வரதர் பாலாம்பிகை ஒரு வாசல் அதுக்கு பேரு கிளி கொடுத்து அருளிய திருவாசல் கிளியினா தெரியுமா கிழிக்கப்படுவது பொற்கிளி பொன் முடிச்சு கொடுத்தாராம் யாருக்கு சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு சுந்தரர் ரெண்டு கையினாலையும் தாளம் ஏந்தி பாடுறாப்புல ஒரு திருமேனி அங்க இருக்கு இதெல்லாம் கோயிலுக்கு போனா ஒவ்வொரு சிற்பத்தையும் பார்க்கணும் இருக்கு புறப்பட்டு திருப்பைஞலி வந்துட்டார் திருப்பைஞலி திருச்சிராப்பள்ளிக்கு பக்கம் நம்ம அப்பர் சுவாமிகள் வரலாற்றுல பார்த்துருக்கோம் சம்பந்தர்லையும் பார்த்துருக்கோம் சுந்தரர் இப்போ அங்க வந்துட்டார் வாழை மரம் அப்பருக்கு பொதுசோறு போட்ட இடம் பாடிட்டு திருப்பாண்டி கொடுமுடி வந்துட்டார் ஈரோட்டில் இருந்து ஈரோடு தாண்டி இல்ல ஈரோட்டில் இருந்து சேலம் போற வழியில் வருது கரூர்ல இருந்து ஈரோடு கரெக்ட் கரூர்ல இருந்து ஈரோடு போற வழியில் நடுவில் திருப்பாண்டி கொடுமுடி கோயில் கரையூர் கொடுமுடிநர் பன்மொழி நாயகி கொங்கு நாட்டில் மூணு பேரும் பாடிய ஒரே திருத்தலம் ஒண்ணுதான் பாடியிருக்காங்க சிகர வடிவில் இருக்கும் அழகான பாட்டு யாரும் மறக்காத பாட்டு பாவித்தேன் வேற யாரையும் மனுஷனுக்கும் குரங்குக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு நினைக்கிற வித்தியாசம் ஏத்தி விட்டீங்கன்னு வச்சுங்க ஒரு கிளைய பிடிச்சிதான் காலை எடுத்து அந்த கிளைக்கு வருவான் தாவ முடியுமா இவனால முடியாது குரங்கு விட்டுட்டு அப்படியே தாவம் சுருக்கமா சொல்ல போனா குரங்கு விட்டு பற்றும் மனிதன் பற்றி விடுவான் உன்னை பற்றினாத்தான் இன்னும் ஒன்ன விட முடியும் மனித இயல்பு கடவுளை பற்றிக்கொள் மற்ற பற்றுக்களை கலட்டிக்கலாம் பற்றுக பற்றான் பட்டினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு இனி பிறவாத தன்மை வந்தை தினேன் கற்றவர் தொழு தேத்தும் சீர் ஊர் எப்படி படிச்சவங்கள்லாம் கும்பிடுவாங்களா அந்த ஊரை கற்றவரு தொழுதேத்தும் சீர்கரை ஊரில் பாண்டி கொடுமுடி நற்றவா சொல்லூருக்கு போறார் பேரூர் மேடை சிதம்பரம் கோயம்புத்தூருக்கு பக்கத்துல வந்துடும் சுந்தரருக்கு நடன காட்சி பாடல் கிடையாது திரு வந்தார் அங்கிருந்து திருக்கற்குடி வந்துட்டார் கல்லில் இறைவன் குடிகொண்ட தலம் திருக்கற்குடி வயலூருக்கு பக்கம் திருச்சிராப்பள்ளி வயலூருக்கு பக்கம் திருக்கற்குடி உயக்க கொண்டான் மலைன்னு இப்ப சொல்றாங்க அந்த ஊருக்கு வந்தார் கரண் வழிபட்ட ஸ்தலம் அஞ்சனாட்சி பாலாம்பிகை சிவபெருமான் உச்சிநாதர் வழிபட்டு திரு இன்னம்பர் திரு புறம்பயம் எல்லா வந்து கும்பிட்டு கூடலை வர்றார் கூடலை ஆற்றூர்ன்னு ஒரு பகுதி கூடலை ஆற்றூருக்கு வராம திருமுதுகுன்றம் போக பார்க்கிறார் திருமுதுகுன்றம்னா விருத்தாசலம் கூடலையாற்றூருக்கு இப்படி வழி அங்க போகாம விருத்தாசலத்துக்கு போக பார்க்கிறார் பக்கத்தில் ஒரு ஆள் நிற்கிறார் அவர்கிட்ட விருத்தாசலம் முதுகுன்றம்னு பேர் விருத்தம்னா முதுமை அசலம்னா குன்று முதுகுன்றத்துக்கு போகிற வழி எப்படின்னு கேட்கிறார் அவர் இப்படி பார்த்துட்டு கூடலை ஆற்றோருக்கு போகிற வழி இதுங்கிறார் இது என்ன அநியாயமாக இருக்குது வழி ஒழுங்காலில் காட்டணும் இவர் ஒரு ஊருக்கு வழி காட்டால் அவர் ஒரு ஊருக்கு வழி காட்டுறார் ஒரு முறை திருச்சிராப்பள்ளியில் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால் எனக்கு ஊர் தெரியாத இடத்துல நிற்கிறேன் ஒரு இடத்துக்கு நான் போகணும் சென்ட் ஜோசப்ஸ் காலேஜுக்கு போகணும் மலைக்கோட்டைக்கிட்டே நிற்கிறேன் இந்த பக்கம் வந்தால் பக்கத்தில் காலேஜ் வந்துடும் எனக்கு தெரியல கேட்டேன் காலேஜ் எங்க இருக்கு ஐயோ அது அந்த பக்கம்ல இருக்கு நீங்க ரொம்ப தூரம் வந்துட்டீங்களே இப்படி நான் கேட்டேன் சும்மா தானே இருக்கணும் இப்படியே போனா எங்க போகலாம்னு கேட்டேன் இப்படியே போனா போயாமறு சுடுகாட்டுக்கு போகலாம் சாமி மாட்டேன் போட்டு காட்டுறாரு ஆற்றூர் செல்லும் வழி இதுதான் நான் அங்கதான் போறேன் வாங்க விட மாட்டாரு போல் இருக்கேன் கூடவே போனா கோயிலை காமிச்சுட்டு மறைஞ்சிட்ட வடி உடை மழுவேந்தி மதகரி உறி போத்து பொடியணி திருமேணி புரிகுழல் உமையோடும் கொடியணி நெடுமாட கூடலையாற்றூரில் அடிகளி வழி போந்த அதிசயம் அறியேனே முடிச்சு திருமுதுகுன்றம் வந்துட்டார் திருமுதுகுன்றம் நம்ம முன்னால பார்த்திருக்கோம் அதாவது விருத்தாசனம் அம்பாளுக்கு பேரு பழமலை நாயகி பழமலை பின்னாலே பாலாம்பாள் காசிக்கு சமானம் கந்தபுராணம் சொல்லுது மழை கிடையாது ஆனா ஊரு முதுகுன்றம் மழை பூமிக்குள்ள அழுந்தி போச்சுன்னு சொல்றாங்க ஆழத்து பிள்ளையாருன்னு ஒருத்தர் இருக்கார் ரொம்ப படியிறங்கி போய் பார்க்கணும் அற்புதமான திருத்தலம் திருமுதுகுன்றத்துக்கு வந்துட்டார் வந்து சிவபெருமானே இப்ப என்னப்பா வேணும் கொஞ்சம் பைசா வேணும் நம்மளை விட நம்ம கூட பகவான்கிட்ட இத்தனை முறை கேட்க மாட்டான் ஏதோ கொஞ்சம் கம்மியா தான் கேட்போம் இந்த பாருங்க ஒரு ஆள்கிட்ட பணம் கேட்கணும்னா அவரை நல்லா பாராட்டணும் புரியுது இல்லை பாராட்டி பணம் கொடுப்பாங்களோ ஆறாவது பாராட்டார் பாருங்க மெய்யை முற்றப்பொடி பூசி ஓர் நம்பி வேத நான்கும் நம்பி கையில் ஒரு வெண்மொழி ஏந்தி ஓர் நம்பி கண்ணு மூன்று உடையாய் ஒரு நம்பி செய்ய நம்பி சிறு செஞ்சடை நம்பி திரிபுரம் தீயல செற்றதோர் வில்லால் எய்த நம்பி என்னை ஆளுடைய நம்பி எழுபிறப்பும் எங்கள் நம்பி கண்டாயே நம்பினா ஆண்களில் சிறந்தவன் அர்த்தம் எத்தனை முறை நம்பி என்ன அர்த்தம் உங்களை நம்பித்தான் வந்திருக்கிறேன் பணம் கொடுங்க அதனால அத்தனை முறை நம்பி எவ்வளவு நம்பி ராமனை நம்பி நம்பர் கல்யாணத்தன்னைக்கு பெண்கள் எல்லாம் பார்த்தாங்களா சீத வீட்டு பெண்கள் ஒரு பக்கம் ராமன் வீட்டை சேர்ந்த பெண்கள் ஒரு பக்கம் வீட்டு பெண்கள் பார்த்தார்களாம் வந்தவங்க சீதைக்கு ஆயிரம் கண்ணு வேணும் ரொம்ப அழகாம் சீதை வீட்டுக்காரர்கள் சும்மா இருப்பாங்களா உடனே அவர் எங்க சீதையை முறையும் ஆயிரம் கண்ணு ஒவ்வொரு முறை பார்க்கிறது ஒவ்வொரு முறையும் குறிசிற்கும் அன்னதேயால் தம்பி காண்பின் என்பார் தவமுடை துலகம் என்பார் இம்பரின் நகரில் தந்த முனிவனை இறைஞ்சும் என்பார் கம்பராமாயணம் சொன்ன நம்பத்தக்கவன் ஆண்களில் பவுன் ஒரு பவுன் எத்தனை வீட்டில் போய் பெருக்கி பாருங்க ஒரு கதை சொல்லுவாங்க தன்னையே பாடுவான் எல்லா பாட்டிலையும் அவர் பேரை வச்சு கடைசியில பாடிடுவான் சுந்தரன் பொன்னையே பாடுவான் என் அப்பன் திருநாவுக்கரசன் என்னையே பாடுவான் அதனாலதான் திருநாவுக்கரசு பாடின தேவாரத்தை மூணு பேருக்கும் சேர்த்து போட்டு விட்டோம் தேவாரம் எல்லாம் அடங்குவீங்க பெருமை திருநாவுக்கரசே வேணும் இந்த பன்னெண்டாயிரம் பொர்காஸ் மூட்டை பன்னெண்டாயிரம் பொர்காஸ் தூக்கி பார்த்தாலே தெரியும் தங்க காசு தோல் கணக்கு முடியல இந்த பாருங்க இது திருவாரூர்ல இல்ல வேணும் விருத்தாசனம் எங்க இருக்கு திருவாரூர் எங்கே இருக்கு தோல்லையா தூக்கிட்டு போக முடியும் ஒரு ஏற்பாடு பண்ணி கொடு ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு அடுத்த பொண்ணுக்கு பட்டு புடவை ஒரு பாய தூக்கிக்கிட்டே பின்னால போனாலாம் ஏன் இவ எங்காவது என்ன இருக்க உட்கார்ந்தா பட்டு புடவை போயிருமில்லாம் பாய வெறிப்படவை நம்மளது இல்ல புடவையவும் குடுத்து பாயவும் தூக்கிக்கிட்டு போற மாதிரி பொண்ணையும் கொடுத்து அங்க கொண்டாந்து சேர்றாங்க மணிமுத்தா நதி ஓடுதில்ல அதுல போடு திருவாரூர் கமலாலய குளத்தில எடுத்துட்டார முதுகுன்றத்து நதிக்கும் கமலாலய குளத்துக்கும் கீழே ஏதும் சுரங்கமா இருக்கு அது ஒரு பக்கம் டுது பொற்காச தூக்கி போட்டாரான் தண்ணியில பேசாம போட வேண்டியதான கடவுளையே நம்ப மாட்டேன் ஒரு பொற்காச வெட்டி இடுப்பில வச்சுக்கிட்டாரான் ஏன் இது இருபத்தி நாலு கேரட் அங்க வர்ற பொழுது மாறி குறைஞ்சு போச்சுன்னா இருபது கேரட்டா போயிட்டா இருபத்தி ரெண்டா போயிட்டா என்ன செய்யறது யார கடவுளை நம்பாமா ஆசா ஞான சம்பந்த கேட்டேன் என்னங்க சுந்தரமூர்த்தி சுவாமி கடவுளை நம்பாம இருக்காரு ஏன் ஆசா ஞா இந்த உடம்பு எடுத்த பாவம் இந்த உடம்பு எடுத்துட்டா ஒருத்தனையும் நம்ப கூட நம்ப மனுஷன் அவ்வளவு மோசம் சரி எடுத்து இடுப்பிட்டாரு அதுவாட ஆத்தில போட்டது போயிட்டு இருக்கு இவரு சிதம்பரம் போயிட்டார் திருக்கடம்பூர் போனார் தில்லை மூது போனார் எம்பெருமான பார்த்தார் மடித்தாடும் மடிமை நன்றியே மனநே நீ வாழும் ஆளும் தருமனார் தமர் செக்கில் போது தடுத்து ஆட்கொள்வான் நரகத்தில் யமனுடைய ஆட்கள் செக்கில போட்டு ஆட்டுவாங்களாம் எல்லாம் பார்த்தாலே தப்பு பண்ண மாட்டான் ஒரு வாத்தியார் பையனை பார்த்து கேட்டாராம் டேய் சொர்க்க நரகம் தெரியுமான் தெரியாங்க வாத்தியார் கேட்டாராம் நீங்கள்லாம் சொர்க்கத்துக்கு போவீங்களா நரகத்துக்கு போவீங்களா பையன் சொல்லி இருக்கா நாங்கள்லாம் சொர்க்கத்துக்கு தாஞ்சார் போவோம் வாத்தியாரை பார்த்தா நீங்க எங்க சார் போவீங்க நான் ரொம்ப பாவீடா நரகத்துக்கு தாண்டா போவேன் ஒரு பையன் உங்களோட நானும் வேண்டா வாத்தியார் கூட போகணும் அப்படின்னு ஆசைப்படுது சொன்னத்துல ஒரு பெரிய இருப்பு சட்டியில எண்ணெய காய வச்சு போட்டு வேக வைப்பாங்க உங்களை அதுல வேக வைக்கிறதே நான் கண்ணார பார்க்க நிஞ்சாரு நானா அடப்பாவின் வாத்தியாரு அதான் நம்ம பழக்கம் தருமனார் தமர் செக்கில் இடும் போது தடுத்து ஆட்கொள்வான் கடுத்தாடும் கரதளத்தில் தமருகமும் எரியகளும் கரிய பாம்பும் பிடித்தாடி புலியூர் சிற்றம்பளத்து எம் பெருமானை பெற்றாம் என்றே சிதம்பரத்தில் பாடிட்டு திருக்கருப்பரியலூர் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு பக்கம் சுவாமிக்கு பேரு குற்றம் பொருத்தநாதர் தேவேந்திரன் கடவுளோட சண்டை போட்டானான் அவன் சண்டையில் அவனை வெற்றி கண்டு அவனை மன்னிச்சாரான் அதனாலே அவருக்கு குற்றம் பொருத்தநாதர்ன்னு பேர் அங்க போய் கும்பிட்டார் பாடினார் திரு பழமண்ணி படிக்கரை அழகான பாட்டு பிரான் பிரான்னு பாடுவார் பைசா கொடுத்தா நல்லாவே பாடுவார் பாரு முன்னவன் எங்கள் பிரான் முதல் கான்பரிய பிரான் சென்னியில் எங்கள் பிரான் திருநீலமுடற் எம்பிரான் மன்னிய எங்கள் பிரான் மறை நான்கும் கல்லால் நிழற் பன்னிய எங்கள் பிரான் பழமண் இப்படி கரையே அப்பவே பூரா நம்பி இப்ப எல்லாம் பிரான் பிரான் பிரான் எம்பிறான் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கு சிவலிங்கம் தருமராஜா நீலகண்டேஸ்வரர் மகதீஸ்வரர் அர்ஜுனன் பிரதிஷ்ட பண்ணது படிக்கரைநாதர் நகுலன் பிரதிஷ்ட பண்ணது பரமேஸ்வரர் சகாதேவன் வந்து சகாதேவன் பிரதிஷ்ட பண்ணது முத்தீசர் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு இந்த அஞ்சு சிவலிங்கத்துக்கும் வழிபாடு நடக்குது அந்த ஊர்ல திருக்கு வந்து ஒளிபுத்தூர் அர்ஜுனே வாழை புத்துல ஒளிச்சு வச்சு விட்டு கும்பிட்டானாள் ஒளிபுத்தூர் இப்ப வாழ் கொழிபுத்தூர் ஆயிப்போச்சு பேரையெல்லாம் நம்ம மாத்தி விட்டோம் திருவண்ணாமலையில் ஒரு கோபுரத்துக்கு பேய் கோபுரம்னு பேரு எனக்கு பயந்து போச்சு பேய் கோபுரம் ஆகுது சாசு கோபுரம் ஆகுது அவங்க இதுல பேய் இருக்குங்கிறாங்க ஒரு ஆளை கேட்டேன் எங்க அதில் பேய் இருக்க இல்லைங்க அது மேற்குல உள்ள கோபுரம் மேற்கோபுரம் மே கோபுரம்னு சொல்லி பேய்கோபுரமாக ஆக்கி விட்டாங்கன்னாரு மேற்கு கோபுரம் மேற்கோபுரம் மே கோபுரம் பேய்கோபுரம் மே பே மாறிம் மாவும் பாவும் மாறும்ல ஒரு கோான வித்தியாசம் மே கோபுரம் பேய்கோபுரம் நீ சொல்றான் பேய்கோபுரத்துக்கிட்ட போகாதேங்கிற இவங்களை என்னதான் பண்றது அநியாயத்தில் அநியாயம் மாணிக்க லிங்கம் மாணிக்க வன்னர் திரு வாழ்கோழி புத்தூர் பதிகம் பாடினார் திரு காணாட்டு முள்ளூர் திரு எதிர்கொள் பாடி மேலை திருமண்சேரி அங்க போய் பாடி திரு வேள்விக்குடி திரு துருத்தி திருவாரூருக்கு வந்துட்டார் ஒரு சுற்றி சுற்றி விட்டு திருவாரூருக்கு வந்துட்டார் திருவாரூரில் என்ன செய்யணும் பன்னெண்டாயிரம் பொற்காசை எடுக்கணும் மறக்க இவ்வளவு ஊருன்னு சுற்றி விட்டு வந்துட்டார் திருவாரூர் பறவை நாச்சியார் கமலாலய குளம் இருக்கும் குளமும் அழகு ஊரும் அழகு எல்லாம் அஞ்சு அஞ்சு வேலையாம் கமலாலய குளத்துக்குள்ளே ஒரு கோயில் இருக்குது போட்டில் போய் பார்க்கணும் கமலாலயம் அம்பாளுக்கு பேர் தெரியும் கமலா கமலாம்பிகை ஒரு கால மேல போட்டு தவம் பண்ற திருத்தோட்டம் அற்புதமான மூர்த்தம் திருவாரூர் திருவாரூருக்கு வந்துட்டார் பொண்டாட்ட வந்து சொல்றார் ஆத்துல போட்டிருக்கேன் குளத்துல எடுக்க போறேன்னா சிரிச்சாலேயோ ஆத்துல போட்டு குளத்துல எடுக்க முடியுமா ஐயா சேக்கிலர் பாடுறாரு பாருங்க நீற்றழகர் பாட்டு வந்து திருவிளையாட்டினில் நின்று மாற்று செம்பொன் குளத்து வருவியாது ஒளிந்தருள ஆற்றினில் இட்டு குளத்தில் தேடுவீர் அருள் இதுவோ சாற்றும் என கோட்டொடியார் மொழிந்தருள அவளை ஆத்துக்குள்ள குளத்துக்கு போறான் கமலாலய குளம் பெருசு பக்கத்துல பரவனா ஆனால் பொண்டாட்டி கிட்ட சில சொன்ன சந்தோஷமா இருக்கும்ல அப்படி போய் சொல்லி கையோட கூட்டிகிட்டு போனாரா இந்த எடுக்க போறேன் பாரு போனார் பாடுனார் வல்ல கைய கைய தொழாவுறார் ஒன்றும் கிடையாது அவர் சிரிக்கிறார் ஆட்டெணிலிட்டு குளத்தில் தேடுவீர் அருள் இதுவோ இவருக்கு கண்ணீர் வந்துருச்சு அழுதுட்டார் ஏன் அழுதார் பன்னெண்டு ஆயிரம் பொற்காசம் அநியாயமா போச்சு தெரிஞ்சிருந்தோல் என்ன காப்பாத்தனியே அந்த அருள் இப்ப என்ன விட்டு போயிடுச்சோ வாழ முடியாதப்பா அந்த அருள் என்னை விட்டு போய்விட்டதோ அந்த அம்மா அழுதாளாம் யாரு பறவைச்சியார் ஏன் துப்பு கட்ட மனுஷன் பன்னெண்டாயிரம் பொற்காசையும் போட்டு வந்து நிக்கிறார் வரப்படாதா அப்ப நம்ம வீட்டுக்காரி பரவனாச்சியார் பரமணாச்சியார் ஏன் அழுதாங்க தெரியுமா கடவுள் அருள் போச்சோம்னு நினைக்கிறாரே கடவுள் அருள் நம்மளை விட்டு போகுமா இப்படி தப்பா நினைக்கிறாரு அவ அழுதாலாம் கடவுள் நம்ம விட்டு போவாரா நீங்க விட்டாலும் கடவுள் விட மாட்டார் கருணாநிதி பெரிய புராணத்தை ஒழுங்கா கேட்டா அடுத்த பிறவி கிடையாது இருந்தால் போறதுக்கு சிவபெருமான் போதும்டா பெரிய புராணம் முப்பது நாள் வந்து கேட்டிருக்கான் போது விடு அடுத்த பிறவி கிடையாது இருந்தா போறதுக்கு மதுரையில் ஒருத்தர் மீனாட்சி சொக்கன வந்து கும்பிடுவாரு பெருமானே உன்னை போன பறவியில கும்பிடலை அடுத்த பறவியில் கும்பிட மாட்டேன் ரெண்டுக்கும் சேர்த்து மட்டும் ஏன் போன பறவை கும்பிடலேன்னு உனக்கு எப்படி தெரியும் இந்த பிறவி வந்துருச்சு அப்ப நான் போன கும்பிடறதுக்கு பெருமானே அது அட்வான்ஸ் புக்கிங் அப்பவும் கும்பிட மாட்டேன் முந்தியும் விட்டார்கள் பொன் செய்த புலித்தோலை அறைக்கசைத்தீர் முன் செய்த மூவையிலும் எரித்தீர் முதுகுன்ற அங்கதானே போட்டது அவர் தானே போட்டவர் முதுகுன்ற மருந்தீர் மின் செய்த நுண்ணிடையாள் இந்த பறவை என்ன ஒரு மாதிரியா பார்க்கிறான் இவன் முன்னால எனக்கு உண்டி விட்டு சாமி நீதானையா போட சொன்ன இப்ப வர கடவுள் ஏன் சும்மா இருந்தார் இந்த ஆளு எட்டு பாட்டு பாடட்ட கடவுளுக்கு பாட்டுல ரொம்ப ஆசை ராமலிங்க சொல்றார் பாட்டு காசைப்பட்டு முன்னம் பறவைதன் வாசலில் போய் பண்புரைத்து தூதன் என்று பட்டம் பொண்டாட்டிக்கு தூதனா போய் ஒரு சிவபெருமான் போவாரா ஏன் போனார் இவர் பாடுற பாட்டு காசை பாட்டு காசைப்பட்டு முன்னம் பறவைதன் வாசலில் போய் பண்புரைத்து தூதன் என்று பட்டம் கட்டி கொண்டைப்படுவாரை அந்த வீட்டு காசைப்படுவாரை இந்த வீட்டை விட்டு தூரத்தியே வேட்டாண்டியாய் உலகில் ஓட்டாண்டியாக்குவார்க்கு கெண்டனிட்டேன் என்று சொல்லடி சுவாமிக்கு நான் செண்ட சொல்ல சிதம்பரத்துல ராமலிங்க சாமி பாடுறாரு செண்ட நிட்டேன் என்று சொல்லடி சுவாமிக்கு நான் செண்ட நிட்டேன் சொல்லடி வள்ளற் பெருமான் வாக்கு பாட்டு காசப்பட்டு என்ன வேணாலும் ஜெயபெருமான் செய்வார் ஞாபகத்துல என்னும் வேணும்னா ஒரு பாட்டை பாடுங்க வந்துடும் எட்டாவது பாட்டு வரைக்கும் தங்கம் கிடைக்கல கைய போட்டு தொழா வரா ஏத்தாதிருந்தறியேன் உன்ன கும்பிடாம இருக்க மாட்டேன் ஏன் தெரியுமா ஏய்யா நான் பாடணுங்கிறதுக்காக லேட் பண்றியா நீ கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் உன்னை பாடிருவேன் ஏத்தாதிருந்த இமையோர் தனி நாயகனே மூத்தாய் உலகுக்கெல்லாம் முதுகுன்றம் அமர்ந்தவனே பறவை இவள் தன் முகப்பே கூடியேன் இட்டவே எடுத்தார் பன்னெண்டாயிரம் பொற்காசுக்கு பதிலா இடுப்புல வச்சது போக பதினோரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது பொற்காசு கரெக்டா வந்துருச்சு எடுத்துட்டார் பேசாம போகண்டிதானே இடுப்புல ஒன்னு முடிஞ்சி வச்சார்ல இந்த அப்ப முருகினார் ரெடியா கொண்டுகிட்டு போயிருக்கார் மாத்து உரைக்கிற கல்லு விவரத்தை நாலு கேரட் பளிச்சுன்னு இருக்கு இப்ப எடுத்தார்ல இதையும் உரைச்சார் இருபது கேரட் தான் இருக்கு நீ நம்பலன்னா பகவான் ஏமாத்திருவான் நம்புனாத்தான் கடவுள் நம்பாம உரைச்சி இல்ல மாட்டிக்கே ஒழு திருப்பி பாட்டு பாடு நீலமிடற்றொண்டர் திருவாசகத்தில் ஒரு வரி வரும் கடவுளை இந்த வழியா பார்க்கணும் நினைச்சா அதே வழியில் அவர் ஏமாத்திட்டு போயிடுவாரா காண்டும் என்றிருந்தோர்க்குத்தந்திரும் கடவுளை இப்படி பார்க்கலாம் நீ திட்டம் போட்டு போனா அதே வழியில வந்து அவர் உன்னையா மாத்தி விடுவார் விதி அப்படித்தான் செய்யும் ஒரு ராஜா உட்கார்ந்து இருந்தானா முனிவர் வந்து சொல்லிவிட்டார் நாளைக்கு ராத்திரி எட்டு மணிக்கு உனக்கு சாவு நீ அதுக்குள்ள இந்த எல்லையை தாண்டி ஓடி போயிடணும் இவன் ஊர் எல்லை எங்கையோ கிடக்கு நாட்டு எல்லை விடுந்தடிச்சு வ கதில் புறப்பட்டான் குதிரையில் குதிரை நொண்டி அடிக்குது ரொம்ப கஷ்டம் அரண்மனையில் இருந்தவன் நாற்பது ஐம்பது மைல் தாண்டி பெரும்பாடு பட்டு அந்த எல்லைக்கு போயிட்டான் எல்லையில் ஒரு ஒரு கோட்டை கோட்டை வாசலை தாண்டி வெளியில் போனால் தப்பிச்சிடுவான் கோட்டை வாசல் மதில் மதில் மேலே ரெண்டு எமகுங்க உட்கார்ந்துருக்கான் ஏண்டா இந்த ராஜாவுக்கு ராத்திரி எட்டு மணிக்கு இந்த இடத்துல சாவுன்னு சொல்லி இருக்கே இவர் அரை மணியில இருக்காரு எப்படி வருவாரு அவன் கேக்குறான் இவன் சொல்றான் வந்துருவாரு தாண்டேன்னு புறப்பட்டு ஓடுறான் குதிரை நொண்டி அடிச்சு விழுந்துருச்சு இவன் எந்திரிச்சு ஓடுறானா கரெக்டா எட்டு மணிக்கு அந்த இடத்துக்கு வாரான் கதை முடிஞ்சு வச்சு எதை வச்சு நீ தப்பிக்க நினைச்சியோ அதை வச்சே விதி அவன் காரியத்தை முடிச்சுக்குச்சு வசி புள்ளி ரொம்ப தங்கமானவன் அவன் கூடாது போட்டுவிட்டா இவன் சாக மாட்டான் தேடி யமதர் போயிட்டார் யம இவன் சீட்டு எங்க இருக்கு நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு போகுது கோடிக்கணக்கில் கிடக்கு சீட்டு இவன் சீட்டை எப்படி தேடி கண்டுபிடிக்கிறது ஈக்கும் எறும்புக்கும் சீட்டு கிடக்கு கஷ்டப்பட்டு பெரும்பாடுபட்டு உள்ள புகுந்து தவத்தை எல்லாம் பயன்படுத்தி ஒரு வழியா இவன் சீட்டை எடுத்து இவன் பக்கத்தில் நிக்கிறான் சீட்டை கிழிக்கணும் இவன் சீட்டு தானான்னு பார்த்துட்டு கிழிக்கணும் ஏதோ ஒரு அடையாளத்தை வச்சு எடுத்து விட்டார் சீட்டையாவது கிழிச்சு எடுத்து பெறட்டனாரான் முதல் பக்கத்தை விழுந்து செத்து என்ன போயிட்டிருக்கு வசிஷ்டர் எப்பொழுது இந்த சீட்டின் முதல் பக்கத்தை இவனுக்கு சாவு பேசாம இருந்திருந்தா தப்பிச்சிருப்பான் என்னவோ காப்பாற்ற போறான்னு ஏற்பாடு பண்ணி மாட்டிக்கிச்சு விதியை வெல்றதுக்கு ஒரே வழி முருகப்பெருமான் திருவடி வெல்லாம் இழுத்து புடிச்சுங்க தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிடும் பெரிய ஆபத்து வர வேண்டியிருந்த கால் சுண்டு வரலோட போகும் துணை அவன் செங்கோடமுமே சிவபெருமான் கருணையினாலே வந்தது எடுத்தாச்சு ஒரு மாதிரி ஒழு கூட்டாரந்து எ கோயிலுக்குள்ள போனார் வழிபட்டார் போடப்பட்டார் திருநள்ளாத்துக்கு போயிட்டார் திருநள்ளாறு பெருமான பாடுறார் அந்த பாட்டு இப்போ பாடின பாட்டுங்கிறது சந்தேகமாக இருக்கு ஏன்னா தூதனைன்னு பாடுறார் அவன் தூது போறதெல்லாம் பின்னால் அதான் இங்கே இல்லை இருந்தாலும் பாட்டு இருக்கு அங்கிருந்து திருக்கடவுர் மயானம் திருவலம்புரம் திருவலம்புரம் மேலப்பெரும் பள்ளம் பூம்புகாருக்கு அகழியாக இருந்த பள்ளம் திருமால் வழிபட்ட வலம்புரி பெற்ற பள்ளம் திருவலம்புரம் எல்லாம் முந்தி பார்த்துருக்கான் திருச்சாய்காடு திரு வெண்காடு திருவெண்காட்டில் கும்பிட்டு திரு நின்றியூர் போயிட்டார் ஒரு அழகான பாட்டு அதுக்காக வேகமா போறேன் வேற திரு நின்ற ஊர் சென்னைக்கு பக்கம் இது திரு நின்றியூர் இந்த ஊர்ல கிளிகள் இருக்குல்ல கிளிகள் தமிழ் பாடுமா பாடுறிகணி மாலை அமுது செய்து அமுதம் பெரு சண்டி இருக்க பாட்டு பாடினார் அப்படிங்கிறத சுந்தரமூர்த்தி இங்கே சொல்றார் இணைகோள் ஏழு இன்று நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பனுபல் பதிகம் ஒரு பதிகத்துக்கு பத்து பாட்டு நாலாயிரத்தி தொள்ளாயிரம் பதிகத்துக்கு நாற்பத்தி ஒன்பதாயிரம் பாட்டா அதை சொல்றார் சண்டீசனும் திருநாவுக்கரசனும் கனைகோள் கண்ணப்பன் கண்ணப்பரும் இவர்கள் பெற்ற காதல் இன்னருள் ஆதரித்து அடைந்தோர் திணைகோள் செந்தமிழ் பைங்கிழி தெரியும் செல்வத்தென் திருநின்றி ஊரானேன் திரு போய் திரு போய் தாளத்தை பாடி திரு குருகாவூர் ூர் பசிக்குது நமக்கு மட்டுமில்லை அவருக்கும் பசிக்குது பெருமானே ரொம்ப பசிக்குது வெயில் அதிகமா திரும்பி பார்க்கிறார் ஒரு பந்தல் போட்டுக்கிட்டு ஒரு தெரு உட்கார்ந்து இருக்கார் உள்ள வாங்க சாப்பாடு போடுறேன் பொது சோறு பொது தெரியுமா கட்டுச்சோறு எல்லாம் உள்ள போட்டு எல்லாத்தையும் கலந்து மொத்தமா போட்ட கதம்ப சோறு சோறு வச்சுக்கிட்டு ரெடியா நிக்கிறார் சிவாயனம சிவாயனம சிவாயனம அப்படிங்கிறார் இவர் பக்கத்துல போனார் சாப்பிடுறீங்களா சாப்பிடறேன் அமுதம் போல சோறு தொண்டர்கள் ஒரு பத்து பேர் இருக்காங்க எல்லாரும் உடைய சாப்பிட்டார் சாப்பிட்டு நிமிர்ந்தார் பந்தளையும் காண பெருமானே சோறு போட்டது நீயா பாடுவார் பசி தீர்ப்பாய் கடவுளை ஒழுங்கா பாடுனா பசி தீர்ப்பாரா பரவுவார் பிணி களைவாய் கும்பிட்டா நோய் போகுமா ஓடு நன்கலனாக உன்பலி குழல்வானே காடு நல்லிடமாக கடு இருள் நடமாடும் வேடனே குருகாவூர் வெள்ளடை நீ என்றே அங்கிருந்து திருக்களிப்பாலை அங்கே இருந்து திரும்ப சிதம்பரம் திரும்ப திருநாவலூர் இவர் பிறந்த ஊர் திரும்ப தொண்ட நாட்டுக்கு போயிட்டார் ஆலக்கோயில் திருக்கச்சூருக்கு வரார் திரும்ப பசிக்குது ஆமா பசி நாலு வழியுமில்ல வருது காலையில வருது மத்தியானம் வருது சாயங்காலம் வருது ராத்திரிக்கு வருது சில பேருக்கு டிவி பார்த்துக்கிட்டு இருக்க போது வந்துகிட்டே இருக்கு பசிக்குமில்ல விட்டுருமா பசிக்கு பிணின்னு பேர் கொடுத்தான் நோய் மருந்து கொடுத்தா போயிடும் பிணி மருந்து கொடுத்தா திரும்ப திரும்ப வரும் பசிக்குது எங்க திருக்கச்சூர் ஒரு ஆள் எய்த்தாப்புல வந்தாராம் ஐயா உட்காருங்க நாலு வீட்டில் சாப்பாடு பிச்சை எடுத்து கொண்டு வந்து போடுறேன் சிவபெருமான் நாலு வீடு நல்ல வீடா பார்த்தாராம் நல்ல சாப்பாடு தயார் பண்ற வீடு பிச்சை எடுத்துவிட்டு கொண்டாந்து இவருக்கு வந்து போட்டார அறந்தை தரும் பசி தீர் அருந்து இவர் வாங்கி சாப்பிட்டாராம் ரொம்ப நல்லா இருக்கு இவர் உண்டார் அவர் மறைந்தார் பெருமானே நீ பிச்சை எடுக்கலாமா எனக்காக நீலாமா காதல் செய்து கழித்து பிதற்றி கடிமாமலரிட்டு உணையேத்தி ஆதல் செய்யும் அடியார் இருக்க ஐயங்கொள்வது அழகிதே உனக்கு அடியார்கள் உன்னை மறவேன் உமையாள் கணவாய் எனக்கு பேரு விருந்திட்டாத அம்பாளுக்கு உமையம்மை குன்னக்குடி சாமி அழகா சொல்லுவார் சிவபெருமான் இவருக்கு சோறு போட்டார்ல்ல நாலு வீட்டில் போய் பிச்சை எடுத்து கொண்டாந்து போட்டார்ல ஏன் பிச்சை எடுக்கணும் சிவபெருமான் கோயிலில் மடப்பள்ளி இருக்குல்ல மடப்பள்ளியில் சாப்பாடு இருக்குல்ல நைவேத்தியம் பண்றாங்கல்ல முழுக்க ஆவி கூட அவருக்கு போகாம கப்புன்னு மூடி அவர் என்ன உள்ளே இருக்கதையா கேட்டார் ஆவியத்தானுங்க கேட்டாரு அத கூட முழுக்க கொடுக்கறதில்ல திறந்துட்டு வேகமா மூடிப்படுறான் இந்த சோத்தை எடுத்து கொடுக்கலாம் ஏன் ஆளு வீட்டில் பிச்சை எடுத்தாரு குன்னக்குடி சாமி அவரோட நிறைய பட்டி மண்டபம் போயிருக்கான் சாமி பெரிய புராணத்தில் பட்டி மண்டபம் போட்டு ராத்திரி ஒன்றரை மணிக்கு ரெண்டு மணிக்கும் திருநாவுக்கரசரையும் திருஞான சமந்தரியின் கொண்ட நிறுத்தன புண்ணியவான் மறக்க முடியாது சமுதாய தொண்டு அப்பவே மடப்படி பத்தி அப்படி அபிப்பிராயத்துக்கு வந்துட்டார் மேற்கு பக்கம் திருக்கட்சி மேற்றலி காஞ்சிபுரத்தில் ஏகப்பட்ட கோயில் வழிபாடு பண்றார் பிள்ளையார் பாளையம் பேரு திருமால் தவம் பண்ணாரா சிவன் உருவத்தை அடைய வேண்டும் என்று சிவ சம்பந்தர் சம்பந்தர் பதிகம் பதிகம் உனக்கு வந்து திருமால் பக்கத்துல உட்கார்ந்து கேட்டாராம் ரெண்டு திருவடி இருக்கு அந்த ஊர் கதை சொல்றாங்க திருமேட்டளி நாயகி கும்பிட்டு ஓனகாந்தன் தளி ஊருக்கு வந்துட்ட ஒருத்தாந்த ஒருத்தன் ரெண்டுகளும் கும்பிட்ட கோயில் ஓனகாந்தன் தளி காஞ்சிபுரத்து கிட்டே இந்த பாருங்க நானும் படிச்சதெல்லாம் படிச்சிருக்கேன் சிவபெருமான இப்படி திட்டுன்னு ஒராளை இப்பதான் பார்த்திருக்கேன் அவ்வளதையும் வாங்கிக்கிட்டு செங்கக்கட்டிய தங்க மாத்தி பன்னெண்டாயிரம் பொற்காச ஆத்துல போட்டு குளத்தில் எடுத்து இப்ப பாடுறாரு பாருங்க ஓனகாந்தன் தளியில பைசா வேணுமா திரும்பவும் பைசா வேணும் நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசை செய்யலுற்றொன்றும் காணமில்லை களலடி தொழுது கொண்டிங் காட்ட காடி ஆள் குளிப்பட்டு அழுந்து வேனுக்கு அருளி செய்வீர் ஓனகாந்தன் தளி உளியே அஞ்சு பேர் உள்ளே இருந்து என்னை பசிக்குது ஒண்ணும் கிடையாது உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேனே சிவபெருமானே உங்ககிட்ட யாராவது அடிமை ஆவார்களா தலையில கங்கை இருக்கா. அவர் பேசவே மாட்டான் ஏன் கீழே இருக்கிற உமையாளுக்கு பயந்து கங்கை மாட்டான் ஒரு வயிறு தாரி அந்த வயிற்றுக்கு சோறு பார்க்கவே அதுக்கு நேரம் சரியா போயிரும் இன்னொரு புள்ள பக்கத்துல வச்சிருக்க சின்ன புள்ள பாவம் அது சின்ன புள்ள அதுக்கு ஒன்றும் தெரியாது அம்பாள் மீனாட்சி உன் சொல்ல தட்டி போகமாட்டான் உனக்கு அடிமையாகி நாங்க என்னத்தையா சம்பாதிச்சோம் தங்கு மேலோர் திரைகள் வந்து கங்கையாள் உமாதேவிக்கு பயந்து வைத்து தூக்கி அங்கை வேலோன் குமரன் பிள்ளை வேல் வச்சிருக்கவன் சின்ன பிள்ளை தெரியாது தேவியார் சொல் தட்டியாளர் புருஷன் சொன்ன வார்த்தையை தட்டி அந்த அம்பாளுக்கு பேச தெரியாது நம்ம ஊர்ல இருந்தா பேசிடுவோம் திருக்கானப்பேர்ல ஒரு சாமி இருக்கு காளியார் கோவில் போனா பாருங்க சிவபெருமான் இப்படி உட்கார்ந்து இருப்பார் அம்பால ஒரு வாயவே பார்த்துக்கிட்டு இருப்பா நேர பக்கத்துல இருக்க மாட்டா வாய பார்த்துக்கிட்டு இருப்பா மேல போர்டு என்ன தெரியுமா வாக்கே நோக்கிய மங்கை சிவபெருமான் வாயில எந்த வார்த்தை வருதோ அதை செய்யணும்னு அம்பாள் நோக்கி மூக்கே இருக்கலாம் முது காடுரை வாக்கே நோக்கியாமி வாக்கு அது அங்க போய் பார்க்கணும் வாக்கே நோக்கிய மங்கை அப்படி இவன் வார்த்தையை தட்ட மாட்டா உங்களுக்கு உங்களுக்கு அடிமையாய் இருக்க மாட்டோம் ஓனகாந்தன் தளி உளியிறேன் பெற்ற போதும் பெறாத போல்தும் பேணிவும் கடல் ஏற்றுவார்கள் நீ தங்கத்தை கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி உன்னை தானே கும்பிடுறேன் எங்களுக்கு வேற வழி இல்லையே அது புரிஞ்சு நீ அருள் பண்ண வேண்டாமா மற்றொரு பற்றிய மதி உடையவர் செய்கை செய்ய மதி இருக்கு தலைக்கு மேலே இருந்து என்ன புண்ணியம் தலைக்கு உள்ள இருக்கணும் மதி இருக்குல்ல சிவபெருமானுக்கு எங்க இருக்கு ஒரு தூவெண் மதிசூடி தலைக்கு மேல இருந்து என்ன பண்றது புத்தி உள்ளவன் அலந்த போல்தும் ஆபத் காலத்து அடிகேல் உண்மை ஒற்றி வைத்தி வீடு வச்சிருக்க வீட்டை மாற்று கேச்சு பண்ணி சாப்பிடுறாங்க நான் தானே வச்சிருக்கேன் அடமானம் வைக்க முடியுமா ஒற்றி வைக்கிறது வீடு சம்பாதிச்சி வைக்கிற ஒற்றி வைத்தி ஊழியர் கேட்டுக்கிட்டு கோயிலுக்குள்ள உட்கார்ந்து இருக்க அருள் பண்ணாட்டி ஓடி போக வேண்டிதானே அப்பா கடுமையான வார்த்தை கூடி கூடி தொண்டங்கள் கொண்ட பாணி குறைபடாம சப்பானி கொற்ற மாதிரி கையை தட்டி ஒன்ன பாடுறான் அன்புடையவர்க்கு இன்பம் தாரீர் இன்பம் ஓரீர் தேடி தேடி திருந்தைத்தாலும் சித்தம் என்பால் வைக்க மாட்டீர் தேடி தேடி போய் கேட்கிறேன் என்ன நினைக்க மாட்டேங்கிற ஓடி போகீர் ஓடியும் போக மாட்டேங்கிற கடவுளை திட்டலாமா இன்னும் திட்ட போாருவாருங்க இதுவரைக்கு வந்தது வட்டி திட்டு அசல் திட்டு இனிமே தான் வரப்போகுது கடுமையா திட்டுறாருங்க பரவாயில்ல திட்டுக்கோ கடவுளை திட்டலாமா தமிழால திட்டு உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா நண்பனை விட பகைவன் தான் அதிகமா நினைப்பான் இந்தியாவில் வந்து பாருங்க எதிர்கட்சிக்கார்தான் ஆளுங்கட்சியை பத்தி பேசிக்கிட்டே இருப்பேன் கூட பேச மாட்டேன் அதனாலதான் பெருமாளும் மகாலட்சுமியும் இருக்கிற பொழுது ஒரு முனிவர் உள்ள போயிட்டார் ஜெய விஜயன் தடுத்து பொல்லாத முனிவர் துர்வாசன் சாபம் கொடுத்து விட்டார் உலகத்தில் போய் பிறகு பெருமாள் காலில் விழுந்தான் சாமி விட்டுட்டு எப்படி போறது பெருமாள் கேட்டாரா ஏப்பா ரெண்டு பேரும் உலகத்தில் பிறக்கணும் என்னுடைய அன்பர்களாக என் பக்தர்களாக ஏழு ஜென்ம எடுக்கிறீங்களா என் பகைவர்களாக மூணு ஜென்ம எடுக்கிறீங்களா அப்ப என்ன அர்த்தம் ஏழு ஜென்மத்திலே பக்தன் நினைக்கிற நினைப்பூரா மூணு ஜென்மத்திலேயே பகைவன் நினைச்சிருவான் இவங்க என்ன சொன்னாங்களா விட்டு ஏழு ஜென்மம் பிரிய முடியாது இரணியாற்ற கும்பகர்ணன் கம்சன் சிசுவாலன் முடிஞ்சு போச்சு போன புரியுது ரொம்ப நினைக்கிறாங்க செல்வத்தை அள்ளி கொடுத்தாராம் இவ்வளவு திட்டு வாங்கிட்டு பணத்தையும் பொட்டல கட்டிக்கிட்டு புறப்பட்டார் திருக்கட்சி அநேக தங்காவதம் அநேகதம்னா விநாயக பெருமான் சிவலிங்கம் வைத்து வழிபட்ட கோயில் திருவன் பார்த்தான் பனங்காட்டூர் திருப்பனங்காடு அகத்தியர் பூசித்த திருத்தலம் அங்க போய் கும்பிட்டார் திருமார்பேரு திருவல்லம் திரு காலத்துக்கு வந்துட்டார் காலத்தில அழகான பாட்டு சென்றாடும் விடையாய் கையில செண்டி வச்சிருக்கார் சென்றுனா குதிரையின்னு ஒரு அர்த்தம் உண்டு குதிரை போன்ற ரிஷபத்தை உடையவனே சென்றாடும் விடையாய் சிவனே என் சொலுடரே வண்டாருங் குழலால் உமை பாகம் மகிழ்ந்தவனே கண்டார் காதலிக்கும் கணநாத காலத்தையே கண்டார் காதலிப்பாங்களாம் கண்ணப்ப நாயனார் எத்தனை நாள்ல போச்சான் ஆறு நாள் பார்த்த உடனே காதல் அத பாடு கண்டார் காதலிக்கும் இருக்கு ஜோதிர்லிங்க பாடுறார் எங்க இருந்து திருக்காலத்தில் இருந்து கேதாரத்தை பற்றி அற்புதமான பாட்டு வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது திண்ணம் பால் போவது பிறவி கடல் பசு நோய் செய்த பரிதான் வேலை வளைக்கு பசுக்கு ஜோறு போட்டு இப்படி இந்த வாழ்க்கை ஒரு நாளைக்கு வேணா போகுது ஜாக்கிரதே தாளாது அறஞ்செய்மின் இப்பவே அறஞ்செய்யுங்கள் இப்பவே தர்மம் செய்யுங்கள் நாளைக்கு நாளைக்குன்னு ஒத்தி போற்றாதே தாளாது அறஞ்செய்மின் தடங்கண்ணான் மலரோனும் கீழ் மேல் உர நின்றான் திரு கேதாரமனீரே ஒரு வழியா திருவற்றியூருக்கு வந்துட்டார் திருவற்றியூருக்கு என்ன சிறப்பு தெரியுமா சிவபெருமானுக்கு எழுத்து அறியும் பெருமான்னு வேறு ஏந்தாதான்னு ஒரு ராஜா அந்த ராமருக்கு முன்னோன் மாந்தாதா இல்லை இந்த நாட்டில் திருவற்றியூர் பக்கம் மெட்ராஸ் பக்கம் ஒரு ராஜா மாந்தாதா அவனுக்கு என்ன தோன்றுச்சு ரொம்ப வயசு வாழ்ந்துட்டான் போதும் சீக்கிரன் செத்து போகணும் சீக்கிரம் என்ன செய்யலாம் சில சமயம் சில சமயம் விஷத்தை குடிங்க சீக்கிரம் செத்து போறதுக்கு என்ன செய்யலாம் இந்த விவரமா கேட்டான் அவன் சொன்னானா உனக்கு கீழே உள்ள கோயில்கள் இருக்குல்ல ஆமா அந்த கோயில்களுக்கு இதுவரைக்கு அரசாங்கத்திலிருந்து எவ்வளவு பணம் கொடுத்தியோ அந்த பணத்தை பாதியா குறைச்சு போடு சீக்கிரம் போவேன் புரியுதா கோயிலுக்கு உள்ள தர்மத்தை குறைச்சுட்டா போயிடுவான் அவன் என்ன பண்ணா உடனே கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் தர்மத்தை பாதி பாதி ஆக்கி அங்க இருந்து பணம் வருது இல்ல ஐயாயிரம் நீ ரெண்டாயிரத்தி ஐநூறு பொண்ணுற பாதி பாதி ஆக்கி ஓலை எழுதிவா கணக்க ஓலை எழுதிட்டோலைய வாங்கி படிக்கிறாரு எழுதியிருக்கு திருவற்றியூர் நீங்களாக இந்த சட்டம் எல்லா கோயிலுக்கும் பொருந்தும் திருவொற்றியூர் நீங்களாக யோ கணக்க பிள்ள எல்லா ஊருக்குமே எழுத சொன்னேன் நீ என்ன எப்படி எழுதியிருக்க ஐயா சத்தியமா நான் எழுதலையா எழுத்தாணியை கொண்டா அழி போட்டு எழுத்தாணினால அதை தீரியாச்சு கொண்ட வை நாளை கால எடுத்தா இப்படியே தப்பா போச்சு காலம்பரம் எடுத்தாந்து பார்த்தா திரும்ப எழுதிருக்கு திருவற்றியூர் நீங்களாக சொன்னானா எல்லா கோயிலுக்கும் எல்லாத்தையும் பழையவடி கொடுத்துரு இது எதுக்கு வம்பு அதனால பெருமானுக்கு எழுத்தறியும் பெருமான்னு பேர் திருவற்றியூருக்கு வந்துட்டார் இருபத்தேழு நட்சத்திரங்கள் உள்ள ஊர் இருபத்தேழு சிவலிங்கம் உள்ள ஊர் அந்த இன்னொரு பொண்ணு இங்க வந்து பிறந்திருக்கான் இந்த ரெண்டு பொண்ணு ஆரம்பத்தில் பார்த்தமே கமலினி அனிந்திதை கமலினி பரவ நாச்சியாராக திருவாரூர்ல பறந்தா கல்யாணாட்சி அனிந்திதை இங்கே வந்து சங்கிலிங்கிற பேர்ல பிறந்திருக்கான் ஞாயிறு கிளாறுன்னு ஒரு புண்ணியவன் வேளாள மரபு ஞாயிறுங்கிறது ஊர் கிளாருங்கிறது தலைவர் வேளாளர்கள் அங்க வந்து பிறந்திருக்கான் அழகான பொண்ணு இங்கே அவளுக்கு பேரு சங்கிலி நாச்சியார் இந்த பொண்ணுக்கு கல்யாண நிச்சயம் பண்றாங்க பொண்ணு ஒரே வார்த்தை சொன்னான் எம்பெருமானுடைய அடியாருக்கு நான் மன்கோலத்தோடு செல்வேனே தவிர வேறொருவருக்கு வாழ்க்கைப்பட மாட்டேன் உங்கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்க பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கொண்டு உரைப்போங்கள் எங்கொங்கை நின் நண்பர் அல்லார்தோள் சேரற்க உன் அடியார்களுக்குத்தான் நான் வாழ்க்கைப்படுவேன் இப்படி இந்த பொண்ணு சொல்லிபுடுச்சு சரின்னு விட்டுட்டாங்க சிவனடியா இருக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் சொல்லிவிட்டான் பொண்ணு அழகா இருக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டுவான் ஒருத்தன் சொல்றதுக்கு வந்தான் சொல்லிவிட்டான் இந்த பொண்ணு ஒரு மாதிரி பேசுது கொஞ்சம் பார்த்து அவனுக்கே கல்யாணத்தை பண்ணிடுவான் ஒரு மாதிரியாக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க இவன் அங்கே போய் சேர்றான் அந்த கல்யாண மாப்பிள்ள ஏற்பாடு பண்ணாம பாருங்க இறந்து போயிட்டான் பயந்து போனாங்க இந்த பொண்ணுக்கு மாப்பிள்ளு சொன்னாலே ஆபத்தா போகுது வேண்டாம் இந்த பொண்ணை கொண்டுகிட்டு போய் திருவத்தியூர்ல கோயில் கன்னிமாடத்துல உட்கார வை கடவுள் திருவுள்ளம் கன்னி இருக்க சங்கிலியார் சிவபெருமானுக்கு பூ கொய்கிறது பூ கட்டுறது கொடுக்கிறது சுந்தரமூர்த்தி சுவாமி உள்ள போறார் திரைக்கு இந்த பக்கம் அவ வர்றா தான் இருக்கிற வாழ்க்கை பூவை கொண்ட கடவுளுக்கு கொடுக்க வந்துட்டு மின்னல் போல போனால பார்த்து செய்த மின்கொடி என்னை உள்ளம் திரிவித்தால் பழைய சமாச்சாரம் கப்புனு பிடிச்ச பொண்ணை பார்த்தார் தலையெழுத்து பழைய கணக்கை முடிக்கணும் இந்த பொண்ணை பார்த்துட்டார் சிவபெருமானே என்ன சிவபெருமான் என்ன என்ன கேட்க போறார் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வை ஏண்டா பறவைச்சியார் ஒருத்தர் இருக்கல்ல அப்படின்னு கேட்பாரா இல்லையா அப்படி கேட்காத பிடிக்கி அவர்கிட்ட பேசுறார் ஒரு பொண்ண உடம்புல வச்சுக்கிட்டு கங்கைங்கிற இன்னொரு பொண்ண தலையில வச்சிருக்க சிவபெருமானே ஓஹோ இவ எங்கையோ பிடிக்கிறானே ஒன்றும் பதில் பேச முடியாது உன் மாதிரி நமக்கு ரெண்டு என்ன தப்பு வாத்தியாரே தப்பு பண்ண பையன் ஒண்ணும் செய்யாதுங்க பையனும் தப்பு பண்ணுவான் மங்கை ஒருபால் மகிழ்ந்ததுவும் அன்றி மணி நீள் முடியும் கங்கை தன்னை கரந்தருளும் கங்கையை தெரியாமல் வச்சிருக்கா விவகாரம் தானே இவளை தெரிய வச்சிருக்காராம் அவளை தெரியாம ஷடைய கொள்ள வச்சிருக்காராம் கரன் தருளும் காதல் இப்ப என்ன வேணும்னு சொல்லு அடியேனுக்கு இங்கு நுமக்கு திரு மாலை என் உள்ள தொடை அவிழ்த்த உனக்கு மாலையை தொடுக்கறா என் மனசுங்கிற மாலைய அவுத்துட்டா திங்கள் வதன சங்கிலியை தந்து தனி என் வருத்தம் தீரும் இதுதானே எதுக்கு அதையெல்லாம் சொல்ற பரவாயில்ல உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அவர் ரொம்ப தவம் பண்ணி இருக்கா இல்லாட்டி சிவபெருமான் போய் கனவு நிப்பாரா சாரும் தவத்து சங்கிலி கேள் சாலை என்பால் அன்புடையான் ஒருத்தன் வந்திருக்கான் என்னுடைய அன்பன் ஓ அது அவன் நினைச்சபடி மேரு மேம்பட்ட தவத்தான் பெரிய தவத்தான் வெண்ணை நல்லூரில் யாரும் அறியான் ஒரு ஆவணத்தை காட்டி என்னால் ஆட்கொள்ளப்பட்டவன் உன்னை என்னை இறந்தான் நீ வேணும்னு எங்கிட்ட கேட்கிறான் வார்கொள் முலையாய் நீ அவனை மன மனத்தால் அனைவாய் மகிழ்ந்து நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கோ இந்த பொண்ணு விவரமான பொண்ணு இந்த பெரிய புராணத்திலே பெண்கள் எல்லாம் ரொம்ப அறிவாளிகள் அவ இவரை பார்த்தா அவளை பார்த்தா அவ யாரு என்னன்னு விசாரிக்கல அவ இவரை பத்தி பூரா விசாரிச்சுட்டான் இப்ப என்ன கேட்கிற சிவபெருமான் நீர் அருளி செய்து உரிய ஒன்னு என்ன அவர் அடிக்கடி திருவாரூருக்கு போவாராமல்ல எங்கையோ கண்டுபிடிச்சு விட்டா எப்படி விவரம் பாருங்க மண்ணும் திருவாரூரின் கண் அவர் தான் மிகவும் மகிழ்ந்து உரைவது உங்களுக்கு தெரியுமா இவர் தான் அந்த கல்யாணத்தை பண்ணி வச்சவர் அங்க ஒரு பொண்டாட்டி இருக்காளேங்கிறத நாசுக்க சொல்லிவிட்டா அடிக்கடி திருவாரூருக்கு போவாரே அதான இரு அவனை ஒரு சபதம் என்ன சபதம் திருவொட்டியூர் எல்லையை தாண்ட மாட்டேன்னு சபதம் பண்ணுவான் சரிதானா நீங்க சொன்ன சரி புறப்பட்டு இங்க வந்தார் சுந்தரா என்ன ஒரு சபதம் கேக்குறா என்ன சபதம் திருவொட்டியூர் எல்லையை தாண்ட கூடாதுன்னு கேக்கறா ஆஹா பொம்பால போச்சு நான் போட்டுக்கு கோயில் நெனப்பு வந்தா திருவாரூருக்கு போகணுமே எல்லா கோயிலையும் கும்பிடணுமே இங்கேயே கிடைக்கப்படாதே சிவபெருமானே ஒன்னு செய்யி என்ன நாளைக்கு சந்நிதியில அவளுக்கு சத்தியம் நீ அந்த நேரம் ஏதோ எல்லா இடத்திலும் இருக்க பெருமான் ஒரு இடத்துல மட்டும் இருக்கிற அப்ப நான் வேற எங்க இருக்கட்டும் மகிழ மரத்தடிய போய் உட்கார்ந்து நம்பி நீ சொன்னபடி நாம் செய்தும் நீ சொன்னபடி செய்கிறே நாளை காலைகள சந்நிகளே இல்லாமே மகிழ மரத்தடியில் போயிருக்கிறேன் கடவுள் இல்லாத கடை எங்கெங்க இருக்குங்க பிரகாசமாய் ஆனந்தபூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தலைத்தது எது மனவாக்கினில் தட்டாமல் நின்றது எது சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது எங்கனும் பெரு வழக்காய் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் எது கங்குல் பகல் நின்ற எல்லை எது கருத்திற்கு இசைந்தது அதுவே கண்டனவெலாம் மோன உருவெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவாம் தாய்மான சாமி முதல் பாட்டு கடவுளுங்கிற பேரே கிடையாது இருக்கிறது எல்லா மதங்களுக்கும் பொருந்த கூடிய பாட்டு சரி போனார் என்ன போன என்ன இருந்தாலும் புருஷ ஆமா சந்நிதிகளை சத்தியம் வாங்காத சரி மகிழ மரத்தடிகளை பண்ண போதும் சொல்லிவிடு தொட்டியவும் ஆட்டி விட்டு பிள்ளையவும் கிள்ளி விட்டு விளையாடிட்ட ஏன் ஒரு முக்கியமான செய்திக்காக வர்றேன் சரி விடுஞ்சுது நம்மாலும் அலங்காரம் எல்லாம் பண்ணி மாப்பிள கோலத்தோட இவருக்கு அப்படித்தானே இருக்காரு அப்படியே போனார் காலம்பர நேரம் திங்கள் முடியார் முன்போது வீர் கோயிலுக்கு வாங்கோ சத்தியம் பண்றேன் அவர் சொன்னா கோயிலுக்கு வேண்டாம் மகிழ மரத்தடிய பண்ணனாலே போதும் கெடுத்தாரு சாமிட்டே மாட்டி விட்டுட்டே இப்ப என்ன பண்றது திருடனோச்சு சொல்ல முடியுமா இங்கு யான் நகலேன் என விளம்பினார் இந்த இடத்தை விட்டு அகலமாட்டேன் திருவட்டியூரை தாண்ட மாட்டேன் கோவிலுக்கு போனார் நல்ல வேலை பார்த்திருக்கியா அருள் நாளும் தர தரவிருந்தீர் செய்தது அழகிது கல்யாணத்தை பண்ணியாச்சு மகிழ மரத்தடிக்கல வந்து சத்தியம் பண்ணி கல்யாணத்தை முடிச்சாச்சு அழகான பண்டாட்டி ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் முத்தம் தொண்ணூறு நாள் முடிஞ்சது காற்று அடிச்சுது தென்றல் காற்று அடிச்சது வசந்த விழா ஆகா எங்க போகணும் பறவைச்சியார பார்க்கணும் அதை விட முக்கியம் சிவபெருமானை பார்க்கணும் அந்த கோயில வசந்த விழாவுக்கு போகணும் எல்லாருக்கும் சாப்பாடு போடணும் எல்லையை தாண்டணும் தாண்டலாமா வேண்டாமா இவளா அவளா தாண்டலாமா வேண்டாமா ஆசை முன்னெழுத்துது அச்சம் பின்னெழுத்து ஆசை ஜெயிச்சுது ஊரை தாண்டினார் ரெண்டு கண்ணும் சிவபெருமான் ரொம்ப வேகமா இருந்திருக்காரு ஒரு பொய் சொன்னதுக்கு பொய் சத்தியம் பண்ணதுக்கு ரெண்டு கண்ணும் போச்சு சிவபெருமான் அவ்வளவு வேகத்தோட இப்ப இருந்திருந்தா நம்ம ஊர்ல ஒருத்தனுக்கு ஒரு கண்ணும் இருக்காது காலையில் உடிச்சு எத்தனை பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான் இந்த செல்லை வச்சுக்கிட்டு சொல்ற பொய் இருக்கேன் என் பின்னாலே உட்கார்ந்து இருக்கான் மெட்ராஸ்ல ஒருத்தன் நான் இப்ப திருச்சியிலிருந்து பேசுறேங்கிறேன் என்ன ஆகுறது காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் மொத்த குத்தகை பொய் தானே நான் கேட்ட ஒருத்தரை ஒரு கருப்பு கருத்து போச்சு போடணும் அடுத்த பிறவிங்கிற நெருப்புல தான் போட போறாரு அதனால இப்ப ஒண்ணும் போச்சு போச்சா அழ ஆரம்பிச்சார் சே வருமானே நீ நல்லா இருப்பியா இப்பதான் திட்ட போறாரு திருவடி அடைந்தேன் அழுக்கு உடம்போட உங்ககிட்ட வந்திருக்கேன் பூஜையில படிக்கிறேன் கண்ணு நல்லா இருக்கணும் எனக்கு சொத்து கண்ணுதானே படிச்சான் சந்தோஷமா இருக்கும் நண்பன் மனைவியை விட நண்பன் உயர்ந்த துணை நண்பனை விட நூல் உயர்ந்த துணை கோடும் திருவடி அடைந்தேன் அதுவும் உடம்பு போற அழுக்குத்தானே குளிக்காம இருங்க பக்கத்தில் வர மாட்டா அழுக்கு மெய் கோடும் அடைந்தேன் அதுவும் பெருமானே இந்த வெள்ளாட்ட பால் காய்ச்சற போது பார்த்திருக்கியா பால் கறக்கிற போது எப்படி சொல்லு இந்த வெள்ளாட்டு பால் கறக்கிற பொழுது மலம் போகும் பாருங்க அந்த பக்கம் ரெண்டு காலையும் அகட்டிக்கிட்டு பால் கரப்பாங்களாம் வெள்ளாட்டு பால் சைட்ல கறக்கிறது இல்ல பின்னால கறக்கிறது இந்த வெள்ளாட்டு பால் கறக்குற பொழுது அது நாலு புழுக்க போட்டுதுன்னு வச்சுக்க அதுலதானே விழுகும் புழுக்க விழுந்துருச்சுன்னு பாலை கொட்ட மாட்டானா புழுக்கையை தூக்கி போட்டுட்டு பாலை கொண்டாந்து வித்துடு சிவருமானே நான் பாடுன பாட்டு வெள்ளாட்டு பால் நான் பண்ணின தப்பு பிடுக்க தூக்கி போட்டுட்டு என்ன அவனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு உனக்கு தெரியப்படாதா பிடுக்கை வாரியும் பால் கொள்வரடிகள் பிழைப்பனாகினும் திருவடி பிழையேன் உனக்கு தப்பு பண்ணா அதை சொல்லு உனக்கு தப்பு பண்ண என்ன வேணாலும் பண்ணு உன் மேல ஆசைனால தானே இப்போ வந்தேன் நான் பண்ண தப்பா நீ அன்னைக்கு விளையாடி புட்டி இல்ல அந்த மகளிர் மரத்தடியின்னு பிடுக்கை வாரியும் பால் கொள்வரடிகள் பிழைப்பனாகினும் திருவடிப்பு வலிக்கு வீழினும் திருப்பெயர் அல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்ற விழுந்தா கூட ஒம்பேரத்தான் என் சொல்ல போறேன் ஒழுக்கை என் கண்ணுக்கு ஒரு மருந்துரையாய் ஒற்றி ஊரனும் ஊருரைவானே அவன் கண்ணே கொடுக்க மாட்டேன்ட்டான் தடவிக்கிட்டே ஊர் போறார் கண்ணு ஒரு ஊருக்கு போனாராம் மகத்தில் புக்கதிக்கான மக நட்சத்திர சனி பிடிச்ச வந்து சேர்ந்தே மக நட்சத்திரம் சிம்ம ராசி சிம்மன் சனிக்கு பக வீடு உண்டு இல்லைன்னு ஆக்கி விடுவார் மக சிம்ம ராசியில் உள்ளவனுக்கு சனி பிடிச்ச அவ்வளவுதான் கொண்ட ஜெயில வச்சுவாரு அப்படி எனக்கு வந்து சேந்தியே மகத்தில் புக்கதோர் சனி எனக்கான மஞ்சனே மணியே மணவாளா அகத்தில் பெண்டுகள் அலையே போ குருடாய் என தனியே வயசு பதினாறு வயசு பெண்கள் என்ன பார்த்து குருட்டு பயலேம்பாங்க என்னால் தாங்க முடியாது ஆண்கள் சொன்ன தாங்க வருவோம் இருக்கு ஒரு ஆசை அப்படித்தானே இருக்கு காலேஜில் பையனை திட்டிருவேன் பையன் தனியா என்கிட்ட வருவான் சார் திட்டுங்க அகத்தில் பெண்டுகள் பொ திட்டாதியா திட்டுங்களுக்கு மூணு மூணு கண்ணு வச்சுக்கிட்டு எங்க எடுத்துக்கிட்டே முக்கனா முறையோ மறை ஓதி உகைக்கும் தன்கடல் ஓதம் வந்து கண்ணு கிடைக்கல ஒரு ஊராட்டு நாளைக்குத்தான் தெரியும் இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமி போயிட்டிருக்கார் கடவுள் என்ன செய்ய போறார் கண்ணை எங்க கொடுக்க போறார் நாளைக்கு கண்ணை கொடுத்துருவார் அருமையான இடம் ரொம்ப நல்லடம் இனிமே கதை அம்சம் அதிகம் நமக்கு இந்த மூணு பேர் வரலாற்றிலையும் நிறைய திருத்தலங்கள் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி திருத்தலங்களை எல்லாம் கும்பிட்டோம் அதுக்காகத்தான் வேகமாவது காதல போட்டு வைக்கிறது திருத்தலங்களை நாளை அன்னையின் கருணையினாலே இந்த உரை தொடரும்